திபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொருளாதார ஆவிகளின் சேனல்களோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீண்ட நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தை செய்தி முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக முடிக்க தேர்தலுடைய சர்வாயுத வரக்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பரசுத்தாதி அவர் எழுதி வைத்திருக்கின்றார் யுத்தத்திற்கு செல்லுகின்றவர்கள் அதற்குரிய உடுப்புகளையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு செல்வது போல தேர்தலுடைய ரட்சிப்பை மக்கள் அதை பாதுகாத்துக் பரலோகராஜ்யத்தை சொந்தரித்துக் கொள்ளும்படியாக நாம் போய்கொண்டிருக்கின்ற பாதையில் வருகின்ற எல்லா எதிர்ப்புகளையும் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாக சிங்காசனத்தை உட்காரும்படியாக சர்வ ஆயுதத்தையும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம்புரார் என்பதை நம்ம திருச்சொல்லிக்கொள் ஆசைப்படுகின்றோம் ரஷிக்கப்பட்ட பிறகுதானே எனக்கு இவ்வளவு பெரிய சோதனை இவ்வளவு பெரிய மருத்துவங்கள் இவ்வளவு பெரிய கவலைகள் இவ்வளவு பெரிய துன்பங்கள் என்று நம்ம அநேகர் புலம்புகிறது நாம் கேள்விப்படுகின்றோம் புலம்புகின்ற சாட்சிகளையும் கேட்கின்றோம் அதற்கு என்ன காரணம் என்றால் எதிராளி அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அப்படிப்பட்ட சோதனை நமக்கு தந்திரமை கலங்கடித்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிற போய்கொண்டிருக்கிற பாதையை மட்டும் விலகை செய்வதற்காக தீர்மானித்து செயல்படுகிற காலமாக இருக்கிறபடினால் வெளியில் இருக்கிற எல்லாருமே சோர்வடைந்து சோர்வடைந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கூட்டங்களுக்கு சென்று தங்களை பிரயான பாதையில் தோல்வி அடைந்து போய்கொண்டு வருகின்றபடினால் பிரிச்செமென் பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்றால் தேர்தல் கொடுக்கிற சர்வ ஆயுதத்தின் தனித்துக் கொள்ளுங்கள் எத்தனை ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை எந்த மக்கள் என்றாக வாசல் திட்டி அணித்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அவைகளை பெற்றுக்கொண்டு அவை தரித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று பரிசுத்தாவி அமைத்திருந்தார் ஆறாம் அதிகாரம் பதினாலு முதல் பதினெட்டு வரை அவசரங்களை ஒரு உருவாசிக்கலாம் சக்தியம் என்னும் கட்சியை உங்கள் அரங்கிலே கட்டினவர்களாகியும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகியும் சமாதானத்தின் சுயிசத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாகவும் ாங்கனையும் அக்னியாஸ்தர்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் செல்லுங்கள் தட்சிணிம் என்னும் தலைசீலாவையும் தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினால ஜபம் அதன் பொருட்டு மிகுந்த மந்த மன உறுதியோடும் சகல வர்சுத்துவான்களுக்காகும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி வரிசுத்த ஆவியான விருத்துகளும் பெற்று இங்கு ஏழு வகையான ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான் தெரிவித்திருக்கின்றார் அவைகளுடைய விளக்கங்களை நாம் சற்று தியானிக்க கற்ப உதவி செய்வாராக பதினாலாம் தோசனம் சத்தியம் என்றும் கட்சையே உங்கள் அறையிலே கட்டினர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் எப்படி நமக்கு இந்த சரிதமான வெளியே காணப்படுகிற இந்த உடம்புக்கு ஒரு அறை இருக்கின்றது போல நமக்கு ஊருக்கின்ற ஆன்மீக மனுஷனாகிய அந்த மனுஷனுக்கு அதற்கு ஒரு அறை என்று சொல்லி சொல்லுகின்றது அந்த கட்சையே அறையிலே கட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த சமயத்தில் அந்த ஆன்மீக செலவிற்கு அறையில் இருக்கின்றபடி நாள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தடுத்து இருக்கின்றவர்கள் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மை விட்டு வளைவலி செல்லாமல் இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை அறையில் கட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் படிப்பிக்கிறது என்பதை உணர்மத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் பின்னர் பாவிகளாகவே காணப்படுவதற்கு காரணம் அந்த வஸ்திரம் களைந்து போயிட்டது புரியமான தேவ ஜனமே பெற்றிருக்கின்றதா இழந்து போகாமல் இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டியிருக்க வேண்டும் வேண்டிய பவுன் சொல்றது சொல்லும் பொழுது ஒன்று பேத ஒன்னாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே அவர் விதமாக எழுந்துவதை வாசிக்கலாம் ஒன்று பேர ஒன்னாம் அதிகாரம் வசனம் அறையை ஆகிய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவளாக இருந்து வெளிப்படும் போது அழிக்கப்படும் ஏசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருமையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று வருஷத்து பேருந்து எழுதுகின்றார் எப்படியோ வாழுகின்ற ஒரு வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஆகையா நீங்கள் உங்கள் மனதின் அறையை கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருமையின் பூரணம் என்று இருங்கள் என்று மனதின் அறை கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் இந்த மனம் வந்து அலைந்து கொண்டே திரும்பிக்கப்பட்டிருந்தாலும் மனமானது கண்டனங்களுக்கெல்லாம் போய் வந்து கொண்டிருக்கிறது இடம் கொடுக்காதபடி மனதின் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டுமா சத்தியமன்றம் கட்சியை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரங்கல் ஆகிய ஆண்டு வார்த்தை சொல்லுகின்றனர் மனதிலிருந்து பிறகும் இந்த மனதிலிருந்து பாவங்கள் உற்பத்தியாக கூடியும் பாவம் செய்து கொண்டிருந்தபடியால் பாவம் செய்த பாவத்தை அறிக்கை செய்துவிட்டாலும் பாவம் உற்பத்தியாக கூடிய தன்மை மண் சின்னத்தில் அந்த பாவம் உற்பத்தியாகாமல் இருப்பதற்கு இந்த மனதின் அறை எப்போது கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பரிசுக்காதியார் நிர்வாகிக் கொடுக்கிறார் மத்திய பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரையிலான அவசரங்களிலே மனுஷனுடைய இறுதியத்திலிருந்து எண்ணைகளை நாம் புறப்படுகிறோம் என்று அறுபலட்சு ஏ சந்திர சொல்லியிருப்பதை வாசிக்கலாம் புறப்படுகிறவைகள் அவைகளே மனுஷனை திட்டப்படுத்தும் எப்படி எனில் இருதியத்திலிருந்து பொருளாதார சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் நுகைச்சாரங்களும் மேசித்தனங்களும் களவுகளும் பொ சாட்சிகளும் பூசணங்களும் புறப்பட்டு வரும் உண்மையிலேயே மனுஷனை தீட்டுப்படுத்தே லுய்யா ரெட்சிக்கப்பட்டிருந்த போதிலும் மறுபடியும் இப்படிப்பட்டதாக உணர்வுகளும் எண்ணங்களும் மனுஷனுக்கு வருகின்றபடியினால் அந்த மறுபடியும் பாவம் செய்ய வைத்தவரை தீட்டுப்படுத்திவிடுகின்றபடியால் சத்தியம் ஒன்றும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக இருக்க வேண்டும் என்று அபோசவாக இவர் சித்த பவுர் எழுதுகின்றார் புரியதான தேவகாலமே நம்முடைய மனதிலே பாவ எண்ணங்களில் முதலில் எண்ணங்களில் உருவாகிதான் மறுபடி மனுஷன் கொண்டு வருகின்றான் கோபம் முதலில் தான் உருவாகின்றது பின்னரில் வாயிலிருந்து தனித்த வார்த்தைகளாகி அடிப்படி கலவரமாகி கொலை கோளை விடுகின்றது ஆகினால் நம்முடைய மனம் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் சத்தியம் என்றும் கட்சியும் இந்த நாட்களை யோகம் என்று சொல்லி சில பயிற்சிகளை கொடுத்து சில நாட்கள் சில மாதங்கள் இம்மணலை கட்டுப்படுத்தும்படியான சில போதனைகளை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அது அதிசீக்கிரமாக உள்ளங்களை விட்டு போயிட முடியும் என்று அறிவித்துக் கொள்வது என்றால் சரிதமானது பாதத்திலே உருவாக்கப்பட்டதாக இருக்கிறபடி நாள் மறுபடியும் அவனை பாதை செய்ய தூண்டு விட்டதாக இருக்கின்றது அதிலிருந்து விடுதலைக் கற்றுக் கொள்வதற்கு இயேசுதாது வார்த்தையை மாற்றிருந்தான் நல்ல ஊழலாக இருக்கிறபடி நாள் சக்தியுடனும் கட்சியை வேண்டும் பாரதிய உள்ளத்தில் எப்பொழுதும் வாசித்து வாசித்து அதையே தியானம் பண்ணிக் கொண்டிருக்கிற மக்களுடைய இளையமானது புலிகரமாக பாவல் செய்ய தூண்டாள் என்பதை உணர்வத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அது குறித்து சங்கீதக்காரர் செல்லும்பொழுது சங்கீதம் பதினொன்றாவது இருக்கிறத வாசிக்கலாம் நான் உமக்கு உருவமாய் பாவல் செய்யாதபடிக்கு வாக்கையின் வைத்து உன்னுடைய வாக்கையின் வைத்து வைத்தேன் என்று ஒரு பெரிய இசைவேலை ஆளுகின்ற அரசு பெரிய மத்திய நிறைய தேவருடைய மனசின் பெரிய சங்கீத கார்மகாக மிகவும் பெரியமா ஈசாயின் மகனாகிய தாமி இதை என் இருக்கு சித்தமான சாட்சி கொடுத்திருக்கிறார் அவர்களுடைய வாழ்க்கை எதிரமாக காத்துக் கொண்டு தெரியுமா நான் உபகரோனாய் பலனும் செய்யல வாழ்க்கை என் இருயத்தில் வைத்து வைத்தேன் நம்முடைய தேவர்களுக்கு வேதவாசிக்க விருப்பம் என்ற எல்லாம் தெரியும் வேதவாசன உள்ளத்திலே போய்விட்டது என்று சொன்னால் அவர்கள் பலனத்தை வெறுத்து ால் பலன் செய்ய வைக்க வேண்டுமானால் வேத வாசிப்பை குறைக்க வேண்டும் ஜபத்தை குறைக்க வேண்டும் மற்றபடி உலக பிரதாரமான தொண்டு வேல்கள் சோசியல் ஒர்க்களை செய்ய வைத்து பாதைகளாக நீரில் வாழ வைக்க வேண்டும் என்று சமத்தான் விரும்பி சதி செய்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடி நாள் ஜனங்கள் கிடைக்கிற சமயத்திலாம் வேத வேதத்தை வாசித்தவர்களுடைய வார்த்தைகளை இதயத்திலே பதித்து வைக்கக்கூடியவராக மாறுங்கள் அப்பொழுது மனவன் தூய்மையாக இருக்கும் என்று சொல்லி அவையான பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகிறது அழுக்கணைந்து போகும் என்று ஆகிய நிறைய பிரதான ஆசாரியனை எனக்கு காண்பித்தார் அவன் அழுக்கரித்தவனாக கருத்து அடிப்பதற்கு முன்பாக நின்றிருந்தான் என்று எழுதியிருக்கின்றபடி நாம் தேவனுடைய ஆணையத்திலும் ஏவத் தூதம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம் ஆராதனை செய்ய வந்திருக்கின்றோம் நம்முடைய லட்சிப் பிரோசனம் அழுக்கடைந்து முகாமிருப்பதற்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து அழுக்கான உணர்வுகள் தீவிரமான சந்தைகள் உருவாகாமல் இருப்பதற்கு சத்தியம் என்றும் கட்சி அறையிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அலுவலியம் அலுவலியம் மனதின் அறை எப்பொழுதும் கட்டப்பட்டதாக வசனத்திலே தியானிக்கக்கூடியதாக மாணவத்துக்கு மேலாக மனம் செல்லாதிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாக்கு எளிய வைத்து அலுவலியம் அலுவலியம் அதன் படம் பண்ணி வேலை பாலத்தில் பரிசு வாங்குவதற்காக மாத்திரம் அல்ல அதில் பரிசுமாறு மேடையில் பேசி மக்களை அசத்தமைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் அல்ல நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்வதற்கு சத்தியம் உள்ளத்தில் எப்பொழுது பதிந்திருக்க வேண்டும் நான் உமக்குவதே வைத்து வைத்து இரண்டாவதாவது இமேசர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் முழுமையாக வாசிக்கலாம் சத்தியமன்றும் கட்சியம் அருகிலே கட்டினவர்களும் நீதி என்ன மார்க்கவசத்தை தரித்தவர்களும் என்று சொல்லியா என சொல்லுகின்ற உள்ளத்திலிருந்து எழும்புகின்ற பாவம் மாத்திரமல்ல வெளியிலிருந்து பாவம் நமக்கு நேராக வந்து கொண்டே இருக்குமா அது சென்ற காதுகளினாலே வார்த்தைகளினாலே கேட்டு அந்த பாவத்தை நிரம்புகின்ற வந்து செயல்முறையினால் நமக்கு நேரடியாக பாவம் மோதி நம்மை செல்ல வைப்பதற்காக தூண்டுகிற நேரத்தில் எல்லாம் அதை நம்ம ஜெயிப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டுமா அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா நீதி என்னும் மார்க்கவசத்தை தனித்துக் கொண்டவராக வெவ்வே எதிரிகள் எதிரி எரிகின்ற அம்பினாலே மாறுநிலை காயமிட்டுவிடாதபடி குண்டுகளினாலே சரிதம் தாக்கப்படாதிருப்பதற்கு வெண்கலத்தினாலே மார்க்கவசங்களை தனித்திருப்பார்கள் போல வீரர்கள் என்று சதுவகத்தில் அதுக்கு மாதிரி கோரியா தவிரமான மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டு வந்தபடினாலே இசுமே படைகள் அவனை மேற்கோள முடியாத இருந்தது சில விதத்தில் இருக்கின்றது தேவ ஜனமே நம்ம விட்டு போன பாவலெல்லாம் மறுபடி வெளிய்கிழமை தாக்குவதற்காக போராடி வரும்பொழுது அந்த நிலைமை தாக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமா மார்க்கவசம் தரித்திருக்க வேண்டும் பூரத்திலிருந்து அம்புகளை எய்து விடாது எய்து தாக்கிவிடாது இருப்பதற்கு அவர் பாதுகாப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாமியானவர் திருடப்பட்டுகிறார் பேர் வீரனைப் போல எதிரிகளை ஜெயித்து ஜெயம்பற்றவனாக மாறுவதற்கு ஒரு பேர் வீரன் எமிதமாக ஆயுதம் தரித்தவனாக உடையணிந்தவனாக காணப்படுகிறானோ அதுபோல தேவனுடைய சர்வாயுதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் தேவன் கொடுக்கின்ற ஆயுதங்களை எதிரில் சொல்லுபவர் அதெல்லாம் உண்டல் ஏசுவை காப்பாற்றி சொல்ல காப்பாற்றிடுவார் எந்த படவீனமாக ஏவனமாக நினைத்து நீர் சாசனால் அடிபட்டு குற்றவீராக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நான் கவனமாக வாழ வேண்டும் ஆவியானவர் போதிக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் சோத்தர செலுத்துவோமாக நம்முடைய உலகமானது தீமையை சேர்த்ததாக நீதியை மாற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனநிலை ஒரு நெஞ்ச நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாம் சிச்சலும் போது இடத்தில் பாவம் என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா அதுபோல பாவத்திலிருந்து ஜெயம் பெற்ற ஒரு மனைவி உடைய எப்போது நீதி நியாயங்களே செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வுடைய நம்ம இருப்போமானால் நம்ம பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்று பர்சத்தில் நமக்கு பறிப்பிக்கின்றது இதற்காக நீதி என்று மார்க்க வசத்தை இருக்க வேண்டும் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் ஒரு நீதிமன்றை கொடுத்துங்கள் இருக்கிறது ஆசைகளாம் நூற்றாத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது வாசனம் ஒருவர் அதிகாரம் ஐம்பதாவது வாசனம் தேசம் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரர்கள்தான் உத்தமதி நீதிமன்றமாக இருந்தான் என்ற செலிவர் எல்லாக மக்கள் இருக்க வேண்டும் பேணியுடைய வசனத்தை அறிந்து கொண்ட மக்கள் பழைய ஏற்பாட்டில் மற்ற உத்தமர்களாக வாழ்ந்த மக்கள் இருந்திருக்கிறார்கள் அதிகமாககின்றால் நீதியின் மசத்தை படித்தவர்கள இப்ப இருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவல் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்களை எந்த சக்திகளும் மேற்கொள்ள மாட்டாது வெளியே சென்ற பாவங்களையும் தாக்கிவிட முடியாது என்று சொல்லி பரிசு தாமியானவரும் விளக்குகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் தானியலின் சில மாவட்ட அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்பது சமத்திலே தானியனை சிங்க கபிலே தூக்கி கொட்டு என்று சொல்லி எல்லாம் நினைத்திருந்தார்கள் அங்கிருந்து ராஜா கோய்தான் தானியலே இடமதித்துவம் தேவனாகி கருத்தர் சிங்கத்தின் வாய்க்குகளை கற்பிக்க வல்லவராயிருந்தாரா என்று சொல்லி கூப்பிட்டுக் கொண்டே சென்ற பொழுது கோயில் இருந்த தானியமாக சொல்லுகின்றார் ராஜா கபியின் கிட்ட வந்த போது ராஜா கபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியரை கூப்பிட்டு தானியரை கூப்பிட்டுள்ள ராஜாவே நீர் என்று வாழ்க்கை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத தூதனை அனுப்பி ஆன் சிங்கங்களை சேதப்படுத்தாதேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இவர்களின் வாயை கட்டி போட்டால் அவர்களின் வாயை கட்டி போட்டு அது ஏனென்றான் என்று ஒரு காரணம் சொல்லுகின்ற ஆராதனை செய்ததனால் அல்ல இன்றைய வாழ்க்கை இப்படி இருந்தது சொல்லி தாங்கிய தேவதர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு சாதாரண கொடுத்து கரிச்சிக்கிற சிங்கம் என்று அவன் ரச்சிக்கப்பட்ட மக்களை அறிப்பதும் கொள்வதிலேயே அவருடைய நோக்கமாக இருக்கின்றபடியினால் நம்மை விட்டு பாவம் எல்லாம் வெளியே போன பிறகும் மறுபடியும் நம்மை பலவன் சீ வைப்பதற்கான பலமேவன் அனுப்பக்கூடியவராக நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசிக்கலாம் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன் உனக்கு முன்பாக உனக்கு முன்பாக தேவச்சானவை பரிசுத்த வாழ்க்கை என்று சொன்னால் நீதிக்கேடு செய்யாத ஒரு வாழ்க்கை தேவருக்கு முன்பாக குற்றம் செய்யாத ஒரு வாழ்க்கை குறித்து வேணாம் சொல்லுகின்றது மார்கவசத்தை அணிந்தவராக இருங்கள் அவரை மாத்திரமே சத்திரம் மறுபடியும் பாவத்தை கொண்டு ஜெயிக்க வைக்க முடியாதவமாக தோல்வி விட முடியல தவிர மற்ற எல்லாரையும் பாவம் மேற்கொள்ள முடியும் என்று சரீரத்தில் இருக்கிறபடியால் இந்த பாவம் சரீரம் அறியும் அறியிலும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு உண்டாகி இருக்கின்றபடியினால் வாழ்க்கையை நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற அது என்ன படி சொல்கிறார் அது எப்படியாவும் என்று சொல்ல பல பரிசிக்கு ஒருவனுமையா பரிசுத்தான் கிடையாது நீதிமான் கிடையாது என்று புலத்தி கொண்டாடுகிறார்கள் அப்படியானால் இயேசுதான் ரத்தம் சென்று வீணாக போயிடும் என்பதை அப்படிப்பட்ட நாம் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் இயேசுன்றம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமன்றங்களாக்கப்பட்டது என்று சொல்லி பவுன் எழுதியிருக்கிறப்படுகிறால் கழுவப்பட்டவர்கள் மாற்றம் நான் பரிசுத்தமாக பரிசுத்தமாக்கப்பட்ட மாத்திரமும் நீதிமன்றங்களாக இருப்பார் என்று சொல்லுகின்றபடினால் நம்மவர்கள் நீதியின் மார்க்கவசத்தை படித்துக் கொண்டு இருக்க வேண்டும் நான் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றேன் நான் நீதியாக வாழ்கிறேன் நான் யாருக்கும் அநீதி செய்யவில்லை பிரதமருக்கு முன்பாக குற்றப்பட்டவராக இருப்பது மாத்திரமில் ராஜாவாசி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் செய்யாதபடி வாழ முடியும் தெரியுமா பாவம் செய்யாதபடி அநியாயம் செய்யாதபடி அநீதி செய்யாதபடி நீதி கேடு செய்யாதபடி வாழ முடியும் என்று அது நீதியின் மார்க்கவசம் என்று சொல்லு என்று சொல்லுவது அப்படிப்பட்ட மார்க்கவசம் தரித்துக் கொண்டவர்களை எந்த ஆயுதமும் தாக்க முடியாது என்று அறிவிக்கிறபடி நாள் சீடு வாழ்க்கைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் துரளம் பற்றி அடிக்கெழுவி சாசு மேற்கொண்டு விட்டும் பயப்படுத்துகிறுமையே அநேகர் திருவரும் அப்படி வரும் என்றுதான் வேண்டும் சொல்லுகிறது அதற்கு தேவனுடைய சர்வ ஆயுத மறுக்கத்தை கரித்துக் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சி எங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை கருத்துக் கொண்டவர்களாக வருங்கள் நாலாம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நீங்கள் பவுலடியார்கள் சொல்வதையும் வாசிக்கலாம் நாலாம் இரண்டாவது வசனம் வெளிப்படுத்துனாலேன்னைக்கமான அந்தரங்க காரியங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற ஆண்டவனுக்கு புரியும் இல்லாத காரியங்களாம் வெர்க்கமான காரியம் வேறவனுடைய மனிதனுக்கு ஆண்டவர்கள் வெக்கமான ஒரு காரியமாக இருக்கின்றபடி வெக்கமான அந்தரங்க காரியங்களத்து கந்தரமாய் நுழராமலும் தேவ வசனத்தை குரற்றாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனச்சாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் தேவனுடைய மனுஷன் சொல்கிறார்கள் உத்தமராக விளங்குகிறது சொல்லி கள்ளப்பூதில் சொல்கிறார்கள் பாதிகளாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் யாரையும் அறிந்திருக்கிறோம் ஆகினால் துரிசமைக்குமா என்று நாம் அழைப்பு விடுக்கிறோம் கப்பிதமாக போனால் தான் பரிசுத்தமாக முடியுமாப்பா இல்லைன்னு ஆக முடியாது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் வரிசுத்தம் அடைய முடியாது என்று அப்படி அழைப்பு கொள்கிறோம் என்று நீங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் மேலும் சொல்லுகிறது உத்தமராக விளங்கப்படுகிறோம் இங்கு ஆகியாக முப்பத்தி ஒன்பதாம் தேதி ஆறு பாவம் வீட்டுக்குள்ளேயே மனுஷனை தேடி வந்தது கற்றுக்கொள்ளும்படியாக தெளிவு உறுத்தபடும் சம்பாருக்கணும் ஆகிய நியமனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தான் சின்னமையே தேவ தரிசனத்தை பெற்றதன் சகோதரர்களால் பங்கைக்கப்பட்டவன் அதை பொறுத்தவன் கவலைப்படவில்லை இப்படி அடிமையாக இருபது வெள்ளி கிளாஸுக்கு மறுக்கப்பட்டவனாக ஒரு எஜமானது வீட்டிலே அடிமை நிலை ஒரு வாலிபனாக இருந்த போதிலும் அங்கேயும் அவன் நீதிமானாகவே காணப்படுகின்றான் எனக்கு சம்பளம் ரொம்ப குறைஞ்சவியாலே எனக்கு வந்திருக்கிறார் எல்லாரை பாடுகளும் ஏற்படலையே என்ன மாத்திரை இப்படி அறிவியாக விட்டுவிட்டாரே நான் எனக்கு இனி ஆண்டோருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் நமது நேயர் குருவாகிறது பிரியமான தேவஜானமே அந்த எண்ணத்தை கொடுக்கிறதன் சாத்தானாக இருக்கின்றபடியினால் சாத்தானை ஜெயித்து தேவனுடைய மனுவில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை எப்போது தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் என சொல்லுகிறார் வாசிக்கிறான் ஒரு சூழ்நிலை ஒன்றை எனக்கு விலக்கி வைக்கவில்லை பொருளாவுக்கு உடல்பட்டு அப்படி இருக்க பொருளாப்புக்கு உடல்பட்டு பாவம் செய்வது மார்க்க வசத்தை அவன் திருந்தபடினால் பாவம் ஒரு மனநிலை அவனுக்கு இருந்தபடியால் பாவத்தை நெருக்கபடியான வார்த்தைகள் புறப்படுகின்றன மனசுடைய அவர் தான் இப்படி பள்ளிப்பார் இப்படித்தான் இது ரீதியாக வாழ்கின்றவாருக்கு எந்த சூழலும் மணலை பரிசுத்தமாக்கொள்வதற்கு நீதி எந்த மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றபடியால் பிரியமான தேவ அவர்களை மாத்திரமே பாவம் மேற்கொள்ள மாட்டான் பிரதமர் யாரும் மறுபடியும் பாதிகளாக்கி பாதகத்துக்கு அழைத்துக் கொண்டு போதும் சாத்தான் தீவிரமாக போராடி கொண்டிருக்கின்ற அதனால் நீதி மார்க்கவசத்தை தரித்துக் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாமி அனுபவிச்சு பேர் இருந்தாமல் யார் எட்டாவது சிலத்தை ஆசைக்கும் பொழுது எங்கள் இடத்திலே கொடுத்த நம்ம நீதிமான இதை சொல்லுகின்றது பால நரை இந்த பண்டனத்துக்குள்ளே குடியிருந்தாரா அந்த பாதிகளை கண்டு மனம் என்ன செய்து கொண்டிருந்தது ஆசைக்கலாம் அவருடைய அக்கிரமையின் கிணிகளை கண்டு கேட்டு நீதி உலகன்று இதயத்திலே மாணிக்கப்பட்டு நீதி மாநாடு ஓகே வச்சிக்கு தட்சி திருக்கிய புதிய மாணவனிய உலகத்திற்கு பயங்கரமாக அணி வரப்புகின்றது தேத நிபரா அழித்தது போல இந்த முழு உலகம் மாணத்திலிருந்தால் கிரிவு கண்டை விழுந்து அந்த அறிவிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு என்ன நீர்க்கவசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சாத்தாவுக்கு நன்றாக தேசாக மக்கள் விரும்புவார்கள் பரிசுத்தின் வேற விரும்பாத மக்கள் தான் கருச சமயத்திலும் அறிந்திருக்கிறபடினால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிழ்ச்சியற்றவர்கள் ஆகிவிட்டபடியினால் மகிழ மகிழி அடைந்தவர்கள் கிடையாது என்று பிரசித்த கூட்டங்கள் பெறுகிறார்கள் வேதம் செல்கின்றது நீதி என்று மார்க்குத்தி தரித்துக் கொள்ளவில்லை பாவத்தை கண்டு மனங்க சொந்த நீதிமன்ற ஆகிய சேர்ந்து பாவம் செய்துவிட்ட நோக்கென்று பாவத்தை கண்டு மனங்க சொந்த நீதிமன்ற ஆகிய நோக்கு ஐயோ இப்படி பாவம் செய்கிறார்களே இப்படி கண்டு போகிறார்களே இந்த ஜனத்துக்கு மீட்பு என்று போராடி கொண்டு அந்த மனுஷனுக்கு மாத்திர மீட்பு கிடைத்ததை அந்த நாட்டு மக்களுக்கு மீட்பு கிடைக்கவில்லை போனார்கள் பூமையோடு நூற்றி அறுபது அடி பழத்துக்குழு என்ற ஒரு பட்டணமாக பனிந்து தாழ்ந்து போய்விட்டது அது மிக ஒரு பயங்கரமான நாற்றம் அளிக்கக்கூடிய அழிவு இருக்கிற ஒரு கடலாக மாறி அதிலிருந்து மக்கள் புதிய நன்மைகள் போலும் எசரி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கந்தகங்களும் வெடிவெடுப்புகளும் இருக்கின்றது அந்த மண்ணிகளால் மருந்துகள் உருவாக்கப்படும் என்று சென்னையில் கரிம்பாக்கி மருந்தாகவிட்டு கோடி கோடியாக சென்னையில் மக்கள் சம்பாதித்துக் பெரிய மாணவர்களே அந்த சாபத்தை எனக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார் சொல்லுறேன் தெரியுமா பாவத்தை கண்டு மணங்க சொல்ல வேண்டுமே தவிர அழோடு உடைய பாவம் செய்துவிடக் கூடாது சுத்தாது எனவே சொல்லுகின்றார் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திருக்க வேண்டும் எங்கிருந்து பாவ மருந்து இடமாக மறுத்து தள்ளுபடியாக என்னிடத்தில் இடமில்லை சாது சுந்தர தேசு கிறிசை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ மதத்தை மிகவும் பயங்கரமாக நிறுத்த ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தார் அங்கேதான் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நல்ல முறையில் கல்வி அறிவை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னி கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்திருந்த பொழுது அங்கே சண்டே கிளாஸுக்கு அழைத்திருக்கிறார்கள் ரெண்டாவது நாள் போன ஒரு பைபிள் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு பயங்கரமான குரல் வந்துவிட்டது நான் ஒரு சீக்கிய மதத்தைச் சேர்ந்தவன் காரணமாய் கொடுதான் கை கடவுள் என்று கும்பிடுவென்றதால் என்னை வேறொரு கடவுளை கொண்டு சொல்லி களத்தில் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி இப்பொழுது பாருங்கள் என்ன செய்ய சொல்லிருக்கிறார் படிக்காட்டு அந்த அது எப்படி இருக்க முடியும் நம்ம மதத்தை குறைவாக நம்முடைய கடவுளுக்கு சொல்லுகிற ஒரு புத்தகத்தை நான் எப்படி களத்தில் வைத்திருக்க முடியும் என்று சொல்லி தொண்டு துண்டு கிழித்து பெட்ரோலை வைத்து காலம் சென்றது கல்லூரி பிடிப்பு முடித்து அவர் வீட்டுக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு அமைவு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது உனக்கு சமாதானமே இல்லை ஏன் எப்படி ஆனவன் என்று தெரியும் அவருக்காக புரண்டு பார்த்தார் அரண்டு பார்த்தார் சமீதத்தில் விண்ணப்பம் பண்ணி அவருக்கு ஒரு சந்தேகம் நான் கும்பல்களை சாமி நம்முடைய கவலை மாற்ற முடியாது வேறொரு தெய்வம் இருப்பாரோ நிச்சயம் அவருக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டு தாரும் அன்றைக்கு எனக்கு மெய்யாறு கடல் தரிசனமாக வேண்டும் இல்லை என்றால் காலையில் அடிவிட்டு கருகாமல் இருந்த நைலுகளுக்கு நான் செத்துக்கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அதிகாலும் தேவ முடி முயற்சி அவர்களை வீட்டில் பிரதமர் அவர் இயேசுரிசு என்பதை அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பித்தார் பின்னர் போய் பைபிள் வந்து கொண்டு படிக்க ஆரம்பித்தார் அப்படின்னா ஒரு ஒரு சந்தோஷம் கொஞ்சம் கசப்பு அந்த வருத்த மதத்தை மறுபடியும் பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறானே என்ன நடக்குமோ எண்ணிக்கொண்டிருந்தார் மீதமாக அவர் வளர்ந்து ஏசி காவலரை மாற வேண்டும் என்று தீர்மானித்த வீட்டை விட்டு ஒரு புறப்படவில்லை உள்ள தியானம் பண்ணிக்கொண்டு எப்படி கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தேவனோடு உறவாடி கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அவர் எப்படியும் மாற்ற வேண்டும் என்று விரும்பி அவருக்கு சொந்தமான ஒரு மனப்பெண் மாமையார் பெண் அவருக்கு பாகுபட வேண்டும் என்று அவர்கள் கல்லூரி படிப்பு இப்போது அவர் வாக வேண்டாம் என்று சொல்லி வாக்குவதை எப்படி வாகமண்டி வைத்தோம் என்று உறவினர்களை கொண்டு வந்து பேசினார்கள் சொல்லிவிட்டார் நான் உறவினர்களுக்காக வாழப் போகிறேன் நான் இனி யாருக்காக வாழப் போகிறதில்லை நான் சாக வேண்டும் என்று எண்ணை தடுத்து நிறுத்தி பிளைக்க வைத்திருக்கிறார் அவருக்காக தான் இருந்த வாழ்கிறேன் அவர் யாருக்கும் வாழ்க்கை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஒரு நாள் இரவு இது நடை கொள்ள வேண்டி பொழுது அந்த பெண்ணை அவர்கள் எல்லா எப்படியாவது நீ அவனை வசனம் பாசப்படுத்திவிட வேண்டும் உன்னாலே முடியும் என்று சொல்லி இவளை அந்த அறைக்குள்ளே அனுப்பிவித்து வெளியே வீடுக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவள் வந்து அவருக்கு தெரியாது பின்னால் அழுகிச் சென்ற நின்றிருக்கிறது என்னோட அவர் ரூமுக்குள்ளே அழுது சென்ற திரும்பி பார்த்தாராம் நீ இந்த அம்பா அழகான மனக்கோலத்தோடு நின்று அழுது கொண்டு நின்றிருக்கிறாள் என்று கேட்டதற்கு நான் சின்ன வயதிலேயே எனக்கு இப்படி சொல்லி தந்து விட்டார்கள் சின்ன வயதிலிருந்தே உங்களை நினைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள்கொள்ளாவிட்டால் நான் செத்துக்கோடு நிகழ்ச்சியில் ஆழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் அவர் சொல்ல எனக்கு ஒரே ஒரு உறுதியில் இருக்கிறது இந்த உரியத்தில் ஒருவருக்கு நான் இடம் கொடுத்து விட்டபடியினால் இனி ஒருவருக்கு அந்த இடமே கிடையாது ஆகினால் அது பெரும்பாலும் இந்த சின்ன தலைமை அடித்துக் கொண்டு செலுத்தலாம் கிடைச்ச அங்கத்து வருகி போனாளா அடுத்தவரை வெளியேற்றிவிட்டார்கள் என்று சொல்லியை அவரை சாட்சி பிரியமான தேவ ஜாதமேல்னிதரை எப்படி எந்த ரூபத்திலும் தேடி வந்து அவருடைய கோலகி உறுதியை விட்டு வேலை செய்வதற்கு போராடி கொண்டிருந்தாலும் நீதி என்னும் மார்க்கவசத்தை மருந்து தரித்து கொள்வாரனால் அங்கது பரவசிக்க இடமில்லை என்பது என்று அறிவிப்புகள் ஆசைப்படுகிறது புரியமான தேவ ஜாரத்தை பரசுத்த வாழ்க்கையை நிச்சயம் என்ன தெரியுமா பாவர் சீன் நிச்சயம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறதல்ல நிச்சயமாக ஒரு நாள் உங்களை கொண்டு போய் நமக்கு நன்றாக தெரியும் தம்பி படுத்தா இருக்கிற தன்னிச்சைப்படுத்த போடலாம் திட்டமிட்டு செயல்படுகிற காலமாக இருக்கிறபடியால் மார்க்கவசம் எப்போதும் தரித்துக் கொண்டதாக இருக்க பெரிய சொந்த பாவங்கள் மறுபடியும் தாக்கிவிடாமல் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் இது அந்த பாவங்களுக்குள்ள பரிதவிக்க முடியாது நிறுவத்தில் மாலிபர்களே நீங்கள் புறாங்கனை ஜெயித்தபடி நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் சமுதாயம் பரிசுத்தமும் வேண்டும் பாவம் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றது அப்படி அல்லாளுபடிக்கும் பாவத்தை முற்றிலுமாக இருக்க தள்ளிவிட்டது பாவகத்தின் நம்மை கொண்டு போட முடியும் என்ற உணர்வுகளை மனதில் தரித்துக் கொண்டு பரிசுத்தமாகவே ஆள வேண்டுமா நீதி என்னும் மார்க்கவிசத்தை தரித்துக் கொள்ளும்பாக ஒரு நாளரை சாத்தான் தாக்கி அமிதமாக மறுபடியும் பாலரிச்சியை வைத்தோடுதான் எந்த வருஷத்து ஆவியானார் மூன்றாவதாக எம்எல்ஏ ஆறாம் அதிகாரம் போலீந்தாவது பாலரட்சியை காலில் தொடுத்தவர்களாகும் சமாதானத்தில் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாலரட்சியை காலிலே தொடுத்தவர்களாயும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சமாதான குறைகள் உண்டாக ஆரம்பித்து விடுகின்றது பாலமான காரியில்லா போனாலும் ஒருவிதமான கணக்குங்கள் சமாதான குறைகள் அது இல்லையோ இது இல்லையோ பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ஒரு நினைச்சு நினைச்சு சமாதான கேடுகளை உண்டாக்கி அநேகர் சந்தோஷத்தை வாழ குடியாக மாறிவிடுகின்றபடியினால் சமாதானத்துக்குரிய ஆயிட்டம் என்னும் பாலரசியங்களுடைய கால்களில் ஒத்துக் கொள்ளுங்கள் பலருக்கு சமாதானத்தை கோர வேண்டும் என்று உணர்வு நாம் தக்க இருக்கிறது சமாதானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி பிறருக்கு சமாதானத்தை கூறும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமானால் நமக்கு சமாதான கேடு வராது என்று சொல்லி ஆபியான நம்முடைய சமாதான கேட்டை பிறருக்கும் சொல்லி அவர்களையும் சமாதானமற்றவர்களாக மாற்றிவிடாதபடி சமாதானத்தில் சுவிசசத்தின் முடி ஆயத்தம் என்னும் பாலரசி காலங்களை தொடுத்துக் கொண்டவராக மை கா எல்லாருக்கும் சமாதானத்தை கூற வேண்டும் எந்த குடும்பத்திலும் சமாதான குறைவு எடுக்கிறதோ அங்கே சமாதானத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்கிற ஆயத்தம் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் சமாதான குறை வரவே செய்யாத சொல்லுகின்ற எழிய கொண்டு நம்மையே விருதுப்படுத்திக் கொண்டு கொடுத்து பாட்டு தான் படிப்புதான் சந்தோஷம்தான் வெளியே போனாங்க சங்கடம் சமாதான குறை பாரத்தை சுமந்து கொண்டே அமைகிற மக்களாகிற அப்படியாக அந்தபடிக்கு சமாதானத்தின்படி ஆயத்தம் என்றும் பாலரசி காலையில் தொடுத்துக் கொள்ள வேண்டும் பிடிப்பிய நாலாம் அணிவாரம் வெட்டு ஒன்பது வசன்களை பவுல் எழுதவும் ஆசைக்கலாம் கடைசியாக சகோதரே கடைசியாக சகோதரே உள்ளவர்கள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ இளவையிலோ ஒழுக்கம் உள்ளோர்கள் நீதி உள்ளதைகளோ உள்ளவர்கள் எவைகளும் உள்ளவர்கள் எவை இளைவையிலோ எது உண்மையின் அவைகளையே சிந்தித்து கொண்டிருந்த கற்று வளைந்து கேட்டு கண்டு இருக்கிறவர்கள் எவைகளோ நீர் இன்னே கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் அப்பொழுது சமாதானத்தில் தேவன் மகளோடு இருப்பார்களே அப்படி இல்லாதபடிக்கு கண்டவெல்லாம் சிந்திச்சு கலக்கமடைந்து சோர்மடைந்து இத மாதிரி துக்கமாக காலம் பண்ணியிருந்தான் நான் உங்களை சமாதானத்துக்குள்ளாக்கிற தேவனுங்களை விட்டு கடந்து போய்விடுவாராம் புதிய மகாரத் தேவஜானே ஜனமே சமாதானத்துக்குரிய சமாதான சிவில் சமாதானத்தில் சிவில்செல்சத்துக்குரிய ஆயத்தம் வந்த பாதராட்சிகள் கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டு வருஷத்துறை சொல்லுற மக்கள் சிவசுர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்து பொழுது சமாதான மன்னிங்களை பாக்கிவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரம் என்னப்படுவார்கள் சங்கடப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் பாக்கிவார்கள் என்று எழுதவில்லை அழுது கொண்டிருக்கிறது பாக்கியானமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் தேசிய புத்தர் என்ன பண்ணுவாரேசுனாவும் உலகத்துக்கு வந்தது என்னக்கு தெரிவா புல்லோ ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு வந்தார் அந்த சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறவர்கள் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன் உலகம் தருகிறப்ப நாடு உங்களுக்கு தருகிறதில்லை என்னுடைய சமாதானத்தை வைத்து போனிருந்து சரியாதன சொல்ல முடியல அந்த சமாதானத்தை பெற்றுக் கொண்டதானு நான் பிறருக்கு இந்த சமாதானத்தை கூற வேண்டும் என்று சொல்லியா நான் சொல்லுகிறான் அமைய இருக்கின்ற எண்ணமே கிடையாது அது யாரை கதையைப்பட்டுக் கொண்டால் கிடக்கட்டும் புத்திகப்படுத்தலாம் சம மக்கள் சமாதானமாக கலங்கி கொண்டிருந்தாலும் கூட வரலாம் புத்தியான பேசுகிற வார்த்தைகள் அப்படி மேலும் தானே இப்படித்தான் சொல்ல வேண்டும் சமாதானம் கூற வேண்டுமே சரீரத்தில் ஒரு அமயமாக இருக்கிறது வேதனைப்படுகிறதே அதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வு மீது இன்னும் வரலாம் இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் அதை நான் சமாதானம் அவர்கள் என்ன படுதால் இந்த அபி அதிமுக கிறிஸ்தவ மார்க்கு உலகத்தின் சபாமானத்தை உண்டு விடக்கூடிய மார்க்கம் அறிந்திருக்கிறார்கள் கிரிஸ்தவன் பகையாளிகளாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மருந்து எடுத்துக்கிட்டால் எல்லாரும் ஒரு சண்டை ஒரு சகோதரி சோழர் இஸ்லாம் முஸ்லீம் ஒரு சட் எலெக்ஷன் கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டிங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு விரும்புகின்ற கட்சிக்காரருக்கே போட்டோம் கிடையாது எப்படியும் எப்படி பொருள் இவசியம் என்எஸ் எணும் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்ற சமாதான மக்களாக பிரிந்து வாழக்கூடியதாக மாறிவிட்டார்கள் திருச்செய் ஒரே சரீதமாக வாழ்வதற்காக நம்மை இணைத்திருக்கின்ற ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் என்ன குடிகளாக இருக்க வேண்டும் என்று ஆகியானவர் சொல்கின்ற முடினால் சமாதானத்தில் சிவசேசிய ஆயத்த என்றும் பாலரசியை கால் தொடுத்துக் கொண்டவராக இருந்து அப்பொழுது உங்களுக்கு சமாதானக்கு ஈடுபடலாம் சமாதானத்துக்குரிய குறைவில வேண்டும் என்ன மாட்டால் நீ எப்பொழுதும் பரவி சமாதானம் செல்லக்கூடிய இருக்கின்ற பொழுது நீங்கள் இருக்க முடியாது என்பது இதற்கு காரணம் கடவுள் கொடுத்த சமாதானம் கொண்டே இருக்கிறது ஆலோ இல்லையா பயன்படுத்த பெருகின்ற அதை பயன்படுத்தாத விழாவில் கட்டுக்கோடும் நம்மளுக்கு நிலவிக்கோடும் என்றுதான் தெரிவிச்சது உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும் இல்லாதவனு திரும்ப உள்ளது எடுத்து கொள்ளப்படும் ஏதோ என்று கொஞ்சமாக எனக்கு ஒன்று தரக்கருமைகளை மழை துக்கிறோம் அவருக்கு உள்ளதும் எடுத்துச் செல்லப்படும் என்று ஆவியானவர் சொல்லிருக்கின்றபடி அதனால சிலர் பார்க்கிறீர்கள் சிலருக்கு மகத்தின் கிருமைகள் கொடுக்கிறார் நமக்கு அப்படி ஒண்ணுமில்லை தந்திருக்கிற கிருமைகளை பயன்படுத்த விரும்பவில்லை சமாதானத்தை பிறருக்கு செல்ல வேண்டும் என்று நிரும்பவில்லை உங்களுக்கு சமாதானம் குறைந்து போகிறது ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உள்ள சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற நாலாம் அணிதாரம் மீண்டாவது சேலத்தில் மர்சித்த போகும் சொல்ல நிவாசிப்போம் சமாள கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரமையாக இருந்தேன் ஹாவியானவர் ஒரே ஆவி நாளை முரப்பி ஒரே சனிதமாக நினைத்து ஒன்றே சிந்தித்து ஒற்றுமையாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டர் சொல்லியிருக்கிறார் அதை காத்துக் கொள்வதற்கு சமாதான கப்பில் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு பிறரிடத்திலும் சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருப்பதில் பிரயாசப்படுங்கள் அப்போது ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வீர்கள் எல்லாரும் ஒரு மனமாக இருக்கின்ற சூழல் உங்களுக்கு உண்டார்கள் உங்களுடைய கருத்தினால பிறகு நன்மை உண்டார்கள் என்று ஆவியானவர் சொல்லியிருக்கிற அப்படின்னா திருச்செரும் பிள்ளைகள் யாரும் இப்படி ஒரே சமீபமாக ஒரே ஆவியினால் தகர்ந்திருக்கப்பட்டிருக்கின்றோம் பேரும் கொடுத்த சமாதானத்தில் அடைந்திருக்கிறோம் நம்முடைய மக்களுக்கு சமாதானத்துறை வருமானால் நாம் கடந்து சென்றவர்களுக்கு சமாதானத்தை கோர வேண்டும் உணர்வு எல்லாருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சமாதானத்தை கூறக்கூடியவராக மாறிவிடுகிறானால் எந்த வீட்டிலுமே சமாதானத்தை கூறுகிறீர்களோ அந்த வீட்டில் தேவை ஆவியலினர் கடியே செய்ய ஆரம்பித்து விடுகிறாரா அந்த எரிசபர்த்து மாடியாக இருந்து கர்ப்பமாக இருந்த மரியாணத்தில் ஏதோ பொழுதுபத்தை ஆறாவது மாதமாக இருக்கிறார் இந்த சுட் இவருக்கு ரொம்ப ஆசிரியமாகி அப்படிப்பட்ட ஒரு தாய் மெலடியாக இருந்தவர்களுக்கு வயது வந்திருந்தவர்களுக்கு தோன்றிருந்தால் எனக்கும் அது உண்டாக முடியும் என்ற விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகி அதை பார்க்க வேண்டும் என்று சரி மனிதர்களின் எலிசபத்துடைய வீட்டுக்கு மேக மேகமாக புறப்பட்டு போய் வாலியோ பண்ணும் அனுமதி வாங்கிக் கொண்டு அனுமதி வாங்கி போகிறார்கள் நின்றவுடனே வரையறுக்கிறார்கள் கருத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வாழ்த்துள்ள பொழுது அந்த வாழ்த்துடைய சட்டத்தை கேட்டவுடனே வைத்துக் கொண்டிருந்த குழந்தை கழுப்பாக துள்ளவிட்டது அந்த ஏற்ற மறுசுத்தாவை பெற்றுக் கொண்டால் பிள்ளை சனி மறுசுத்தா பெற்றுக் கொண்டார் ாவை பற்றி என்ன சம்பந்த தீர்க்க தரிசனமாக ஆண்டவனுடைய தாயார் இனத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார் ஆழவிய ஆழவிய பெரியமான பெற்ற தேவனடை பிள்ளையாகினான் பேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற தேவனடை பிள்ளையனாகினான் பேவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் என்பதை நான் மக்களோடு நான் பேச ஆரம்பிக்கின்ற பொழுது நமக்கு உள்ள கடைகளில் வெளியிறங்கமாக சமாதான கடைகளில் சமாதானம் அடைந்து கழி கூறுதலே உண்டாகிவிட முடியும் நம்முடைய அம்மாருக்கு சிலர் எப்படி இல்லை போரத்தில் தான் கடையில மனசு போடுறாங்க யாராவது மனசில நினைச்சு அமாட்டச் செல்லலமை இவாட்ட செல்லலாம் யார் வேறு கூடி வச்சு இலைத்தான் பேசி ஏதனைப்படுத்த சமாதான கேடுகளை உண்டு வருகிறதே தவிர சமாதானம் சமாதானம் ஏன் குதிப்போட தெரியுமா நமக்கு இருக்கிற கேடுகளை கொடுக்கிறபடினால் எதை கொடுக்கிறீர்களோ அது மீது திரும்ப கொடுக்கப்படும் ஆலோயா நீங்க சமாதானத்தை நினைப்பீங்களால் சமாதானத்தை ஒரு விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுத்தடுகிறபடி நாள் ஆயத்திசன்சத்தின் பாதரட்சியை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இரண்டு வருஷத்தை ஆவியுகின்றபடிதான் பேச்சதும் நாம் எல்லாருக்கும் சமாதாரத்தை கூறக்கூடியவராக நம்மளுக்கு சமாதான நேரனுக்குள்ள உள்ளதாக நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான திருவள்ளப்பட்டுகிறார் அதிகாரம் ஐந்து ஆறு வருஷங்களில் இயல்சனருக்கு செல்லும் பொழுது இப்படி ஒரு கட்டளை கொடுத்தால் இருக்கிறது நாம் ஒரு வீட்டுகளும் பரிவசனிக்கும் பொழுது வீட்டிலும் சமாதானம் உண்டானதாக எதிராக சொல்லுங்கள் எல்லா வீட்டிலும் சமாதான குறைவு உண்டு படக்கார வீட்டிலும் உண்டு படித்தவருடைய வீட்டிலும் சமாதான குறைவுண்டு பட்டதாருடைய வீட்டிலும் உண்டு நாம் நினைக்கிற ஒரு மசூதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி சமாளத்தை சொல்லும் என்று சொல்லி பெரிய மாணவர்களே இயேசு நாதிரியோடு வாழாமல் எல்லாருமே அவர்தான் சமாதான பிறகு அந்த சமாதான பிறகு யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அப்படி அல்லாமல் அத்தனைபோடு சமாதானம் இல்லாமல் இருக்கின்றபடிதான் நாம் அவர்களுக்கு சமாதானத்தை கூற வேண்டும் என்று சொல்லியாக சொல்லுகின்றார் நீங்கள் பெறப்பட்டு போயிடு வீட்டிலே சமாதானத்தை கூறுங்கள் சமாதான தாக்கர் வங்கி இருந்தால் அவர்களை சொல்கிறோம் வாசன் இல்லாதிருந்தாலும் உங்களிடத்தில் இருந்தாலும் திரும்பி வருகிற உன்னிடத்தில் இருக்கிற சபாநேரத்தை கூறுகிறீர்கள் அதை ஏற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாததாக இருப்பார் ஆனால் அது உன்னத்துக்கு திரும்ப வரும் என்று தெரியுத இந்த புரிசங்களெல்லாம் பணம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் பட்ட பட்டம் கிடைக்கும் தரிசனம் சொல்லி மக்களை வஞ்சிக்கிறான் தவிர சமாதானம் அடைந்து இருக்கிற மக்களுக்கு சபாநேரத்துக் கொள்வதற்கு இல்லை ஹால கடவுர அம்மா வந்தார்கள்ருந்த பகுதியில் பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு கட்சியிலே போட்டியிடுவதற்காக நாமினேஷன் இருக்கிறார்கள் கட்சியின் மேலிடம் வந்து அவர்களுக்கு கொடுக்காமல் நேரம் பேரவர்களுக்கு சீட்டு கொடுத்து விட்டது இந்த அம்மா கிருஷ்ணவர்கள் பல ஆளுங்க ஆணைக்குரிய சபைக்கு போகிறீர்கள் அது தெரிந்த எல்லா குற்றங்களுக்கும் சென்றாலும் எல்லா இடத்துல தீர்க்கத்தரசை வாழாக்காமல் தலையாக்குவார் ஒரு சார் பொது பிரமக்களோடு கார வைக்கிறேன் அங்கே நாள் உனையார் இப்படி பல பேர் தெரிஞ்ச நெரிசல் கேட்டாச்சு இந்த நாமினேஷன் பேங்க் மாலேசமாக கூடிய நாளுக்கு அம்மாவு கிடைக்கல நாளுக்கு போட்டாச்சு போட்ட பிறகு மாற்றலாம் பலரை மாற்றியிருக்கிறார்கள் அப்படி மாற்றி தருவார் என்று சொல்லியும் நாளை ஒரு நாள் மாற்றிடம் இருக்கின்றது நம்ம ஐயா எனக்கு தெரியும் ஒரு ஆளுங்க கடந்து வந்தார்கள் ஐயா இப்படி எல்லா இடத்திலும் எனக்கு நிறைப்படுத்த சரியமாக காலம் நெஞ்சி பேச்சுறாங்க இல்லையா என்பது ஒரு நாள் கூட இருக்கின்றது மாற்ற முடியாமல் போன்றால் மாற்ற முடியும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் சரியுமா கொள்ளுங்க ஜபித்த படுகை ஆண்டு சொன்னால் இப்பொழுது எனக்கு அந்த உயர்வு கடைக்காக மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஏற்க கர்சனமாக கூறி மக்களை சோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை இப்படி ஊழியங்களை சேர்ந்த மக்களை சமாதானமற்றதாக கூட்டங்கள் பெறுகொள்கின்றபடி நான் சாத்தானத்தை செய்து கொண்டே இருக்கிறான் பிரியமான சொல்கிறது சமாதானத்துக்குரிய ஆயுத்தமன்றம் பாலரசி சிவிசத்துக்குரிய பாதரட்சியை கால்களிலே தேர்தனுடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள போது காரியமாக இருக்கிறபடி நாள் மாற்றுங்கள் சமாதான பாத்திரங்கள் இருந்தால் மக்களுக்கு தங்கி இருக்கும் இல்லாமல் நான் நீங்கள் கூடிய சமாதானம் கொடுத்துக்கே திரும்ப வந்துவிடும் மகாபலியா அதனால சமாதானம் பண்ணல அவர்கள் தேரனுடைய புத்தரிமப்படுவார்கள் என்று எதிர்க்கிறபடி புத்திரஸ்ரீகாரத்தின் ஆகிய பெற்றிருக்கின்றதால உலகத்துக்கு சமாதானத்தை கூறக்கூடிய அழைக்கப்படுகிறபடி நான் திருச்சபையின் பலர்களுக்கு ஒருவருக்கும் சமாதானம் இல்லாத நாட்களிலே அவர்களுக்கு சமாதானத்தை கூறக்கூடிய மக்களாக எல்லாரும் மாற வேண்டும் அது சாக்காரம் செய்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்று சரியாகவே சொல்கின்றனர் ஒவ்வொரு மக்களையும் தாக்கிக் நான் சமாதான இயற்கை செய்து கொண்டிருக்கிறபடி சிந்தித்து சிந்தித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு சமாதானத்தை இழந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் அமையங்களாக நாம் இருக்கிறது முடியினால் ஒரு அமையும் பாடுபட்டால் எல்லா அமையங்களும் பாடுபட வேண்டும் என்று அவர் அதிபர் சொல்லுகிறார் மேலானியம் அவர் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை கூறி சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் இது தேர்வென் முடியும் ஆயுத சர்வாயுத நெருக்கத்தில் ஒன்று ஒன்று பரிசுத்தாதி திருவிழப்பட்டுகின்றார் மேலும் பிரியா தெற்கு எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாம் வாசிக்கின்ற பொழுது தங்களுக்கு சமாதானம் இல்லாது இருக்கின்றவர்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்த சமாதானம் இல்லாது வெளியில் போய் சமாதானத்தை கூறுவார் என்று சொல்லி தெற்கு சொல்லியிருக்க வாசிக்கலாம் சமாதானம் இல்லாம தங்களுக்கு சமாதானம் இல்லாது குமாரத்தியிடத்தில் போய் சமமானம் சமமானம் என்று சொல்லி அவருடைய காயங்களை நேர்சாகபுரமாக உள்ளூர் ரணங்களும் இருக்கின்ற ஆரம்பித்து ஆரம்பித்து அது வேதனையாக மாறி மாறி எப்படி ஆழ்வு கொண்டிருப்பாங்க எனக்கு ஒன்றும் முடியல ஒண்ணும் செய்ய முடியல என்ன புரிஷன் எடுத்து செய்ய முடியாண்டு நாள் இல்லமா படுத்து நமச்சி ஒரு சிசிஎஸ் சபையில் செக்ரட்டரி குத்தநாடுகளில் பார்க்கக்கூடியவர் குடும்பத்தை காப்பாக்கி குழந்தைகள் பிறந்தது அதுவரைக்கும் இந்த அம்மா அழுத குடும்பத்தை நடத்த முடியாது நடந்து முடிந்த பிறகு பின்னர் பாய் பேசாமலேயாகிவிட்டார்கள் இவர் பதினெட்டு ஆண்டுகளாக சரித்திரம் இப்படி எங்களுக்கு நாங்கள் சேலத்துக்கு முதல் முதலாவது ஊழிய சென்றிருந்தபொழுது சேலத்துக்கு முதல் ஊழியத்துக்கு சென்றிருந்த இடத்துக்கு இந்த நாட்களில் கணேசம் நடந்தது என்பது அறிவித்துக் கொள்கின்றோம் அந்த உழைக்கு முடிக்கும்போது ஆற்றி நம்ம கண்ணியிருக்கும் அந்த பெரிய சபை பெரிய வகை இந்த இடத்திலே ஆரோக்கிய நடக்கும் வெளிப்படுத்தினார் அந்த காலங்களெல்லாம் நடந்திருக்கிற அறிவித்துக் கொள்கிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கிருக்கும் சொன்னார் கன்னியாகுமரிக்கு இத்தனை கிலோமீட்டருக்கு மடக்கே ஒரு கிராமத்தின் உள்ளே நீங்கள் கடலில் செல்லும்பொழுது அங்கே ஒரு பெண்ணு ஆய்வு பேசாமல் இருப்பால் அவர்களுக்கு ஜெவம் பண்ண வேண்டும் விடுதலை ஆக்குவேன் அந்த பிரதேசத்தினுடைய வேலை ஆறு பேர் என்று அங்கிருந்து வீட்டில் இருந்து பேக்கெல்லாம் போட்டு கனியாக இருக்க சென்று வீட்டில் அடையாளம் கண்டு சென்னை அந்த வாழ்க்கை கிடைத்தது சபை ஆரம்பிக்கப்படுது என்பது அறிவித்தார் இருந்து சிசைக்காரர்கள் அங்கே ஜமிக்க வந்திருந்தார்கள் அவர்கள் ஓலி செய்தபொழுது வாய் பேசிவிட்டார்கள் கிராம வட்டாரம் கூட செல்ல கிடைத்து ஒரு சபை இருக்கிற சொல்லு தெரியுமா இந்த அம்மாவுக்கு இப்படி ஜபித்து விடுதலை கொடுத்த பிறகு அது அந்த மந்திரவாதிக்கு தெரியுமா அந்த போய் அங்கிருந்து போய்விட்டது என்று சொல்லி மறுபடியும் அந்த மந்திரவாதி வருவான் திருநீடு கூட வருவான் யாருக்கும் பிச்சைக்காரனுக்கு வெளியே வந்து பிச்சை கூட போடக்கூடாது என்று சொன்னி அந்த ஒரு கட்டளை கொடுத்து விட்டு நாங்கள் கடந்துவனுடைய மனிதன் என்று சொன்னவர்களுக்கு இந்த ஆலோசனை கிடைப்பதில்லை மக்களை பாதுகாக்குவதற்கு முடிகிறது இல்லை அதனால் இயேசுரா சொல்லியிருக்கிறார் அசூத்தவாதி புறப்பட்டு போய் அது மனாந்தரமான இடங்களில் அலைந்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் மனாந்திரத்துனா மரத்தில் எல்லாம் சாத்தான் தங்கமாட்டா சாத்தானுடைய குடியிருப்பு போய் மனுஷனு முதல சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டபடி ஆதி மனுஷனாக பிரிந்து போனபடினால் மனிதன் சாத்தானவனை ஆட்கொண்டு விட்டால் அவர்கள் பிறந்த எல்லா சான்றிதழ்களுக்கு கூட இருந்து கொண்டனர் அதனால்தான் சாத்தானுடைய பிள்ளைகள் கொலைகாரலாக துன்மா துன்மா இருக்காக மோசமான மாறியிருப்பதற்காக சாத்தானங்கிறான் அதை மாற்றுவதற்காக இயேசுநாதன் மனுஷனுக்குள்ள வாசம் என்று கடந்து வந்தார் என்பது நமக்குள் வாசம் ஒரு மொழியில் சாத்தானுக்குள்ள குடியிருப்பதற்கான திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறான் ஆகினால தேர்தலுடைய சர்வாயுத மறுக்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி நாங்கள் ஆலோசனை கொடுத்து விட்டு நாங்கள் கடந்து வந்துவிட்டோம் இல்லாமல் அப்படி பார்த்துக் கொண்டிருந்தார்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் தலைவர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தலைவாடி பல வருஷங்களாகிவிட்டது பிள்ளைகளை அனுப்பி கொண்டு ஒரு சின்ன குழந்தைகளை தலைவாடி கொண்டு வாசல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் புருஷன் எல்லாம் பத்து மணிக்கு மேல வேலைக்கு போறாரு தெரியும் பதினோரு மணி அளவில் ஒரு மந்திரவாதி காலி எல்லாம் போட்டு தலையில உட்காந்து போட்டுக்கொண்டு வீட்டு மணாலிருந்து அம்மா தர்மம் சரி போய் சென்று இந்த அம்மா தர்ம குடும்பத்திற்காக பிள்ளைய மணியிலிருந்து பிள்ளையை அடக்கிவிட்டு எந்திரிக்கின்ற பொழுது அவர் அங்க பாய்க்குள்ள கையை போட்டு திருநூறு அள்ளிட்டான் சின்ன பிள்ளை பார்த்துட்டு நாங்க சொன்ன செய்தி சொன்ன பிள்ளைங்க தெரிஞ்சிருக்கோம் அம்மா அம்மா அந்த பாசல் சொல்லிட்டு போனாங்க இல்லையான் திருநெல்வேல அழித்தா பாருங்க நம்ம உடல வேகமாக மீட்டு போய் கதவை சாத்துக்கொண்டான் அரை பகுதி அறை கீழே உள்ள கதவு மூடி கொண்டே போனாங்கன்னு சொல்லி சட்டம் போட பாசல் சொல்லிட்டு போனாங்க சொல்லுவான் காதலி விழுந்து இப்படி ஆலோசனை கிடைச்சிருக்கா பாட அடுத்தால என்ன செய்யான் போய்ட்டாலோட அடுத்த எங்களுக்கு முதலாவது ஆபத்து கடந்து போய்விட்டது அடுத்து இரண்டாவது ஆபத்து வர கூர்வங்க விட்டு போய் என்ன உணர்ந்து பிடித்து கொண்டிருக்காது போனால் தேவன் சொல்லுகிற தேவனுடைய மனிதனு சொல்கிற வார்த்தைகள் சரியாக விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாது போனால் விட்டு போன புள்ளா ஆகியோரை ஏழு ஆண்டுகளை கூட்டிக் கொண்டு கொண்டு கொண்டவர் மறுபடிய ஏழு ஆளோடு குடியிருக்க கடந்து வந்துவிடும் முன்னோட பின்னலமை கேடுவதாக இருக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அறிவித்துக் கொள்கிறேன் முதல்ல தரத்தில் ஆண்டோடு தான் மறுபடியும் இந்த வீட்டு வரை ஆறு கடந்திருமையாத குடியிருந்தா ஆலே அய்யா ஆண்டவரை வெளியேற்ற வேண்டும் என்பதையே சாத்தாருடைய திட்டம் என்பதை உங்களுக்கு அறிவித்து ஏதோ அதை செய்துவிட்டபடினால் அற்புதமான ஆலோசனை சொல்லி இதிலமாக தேவமணியில் திசை திருப்ப வேண்டும் என்று சுற்றி காரணத்தை கொள்கிறோம் வச்சுட்டான் தெரியுமே பண்டாறு முறை போனதானே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டாங்க பிரசிங்க மாதிரியே போயிட்டான் மை போட்டு பார்த்திருக்கிறான் எங்களுடைய உருவங்களை எப்படி இருக்கணும் இதே மாதிரி வாங்கி போட்டு தாடி மணியில எடுத்துக்களை வெட்டிட்டு பயபர் வாங்கி வைத்துக் உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் சாத்தான் கருச்சிகரபோது சுற்றித் திரும்ப கொண்டே இருக்கிறான் ரஷிக்கப்பட்ட தேவன் ஜனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக நகை தேடி சுற்றித் திரிகிறபடியால் சாத்தானுடைய தொண்டர்களோட எதிர்த்து இருக்க திராணி உழவனாகும்படிக்கு தேவனுடைய சர்வாய்வர்க்கம் தேவன் கொடுக்கிற சர்வாய்வர்க்கம் ஆலோய்யம் அது இல்லாத போனால் ஒரு தனி சாசி ஜிக்க முடியாது என்பது அறிவித்துக் உலகத்தின் அதிபதி பலாதன் சொல்லி இருக்கிறார் அவர் இரண்டாவது வீட்டில போய் சொன்ன உடனே எல்லாருக்கும் பயமாக இருப்பது வீட்டார எல்லாரும் வேலைக்கு போடுவோம் பையன்கள் ரெண்டு சின்ன பிள்ளைகள் மாத்திரம் வீட்டில இருக்கிறோம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க யாராவது நம்ம வீட்டை தேடி பிரசங்கமா இருந்தா கூட கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் உதாரம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு பத்து மணிக்கு மேலே அந்த வீட்டில இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வந்திருக்கா அந்த தெருவோம் அந்த வீட்டுக்கு நிலை வந்திருக்கு சின்ன பிள்ளை கடைக்கு போயிட்டு வந்தது பார்த்துட்டு பார்த்து வேக அம்மா அம்மா அம்மா ஒரு பசங்க பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்குது அது இதுவரைக்கும் நம்ம வீட்டுக்கு வர்றாலும் ஆள் மாதிரி தனிகர் வந்து உடனே அம்மா கதவசிக்கு விடுப்பான் ஒரு முழுக்கோடிய போய்தான் அந்த வீட்டுக்குள்ள தலைவாசலுக்கு வரணும் அந்த முழுக்கோடு வரும்போது வந்திருக்கிறார் பதினெட்டு வருஷமா இருந்த சாதத்தை கடவுள் நீக்கி நீங்க வீட்டார் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்குதான் தெரியும் பதினெட்டு வருஷமா அந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்தினது அதை சொல்லிட்டே வர்றான் இந்த அம்மா அரண் வீட்டிலிருந்து கேட்டுட்டே இருந்திருக்கிறாங்க பந்து வெளியே இருந்துச்சு அம்மா கதவை தரங்க கதவை தர முடியாதப்போங்க இல்லமா நான் ஒரு பாசர் தான் ஜெயம் பண்ண வந்திருக்கிறேன் பரவாயில்ல வேற வீட்டுல போய் ஜெயம் பண்ணிட்டு போங்க எங்களுக்கு ஜெவம் பண்றதுக்கு அவருக்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு அம்மா பதில் சொல்லல இல்லமா நானும் ஜெயம் பண்ணிட்டு போறேன் கடவுள் சொல்லிருக்கிறார் இந்த வீட்டுல போய் பதினெட்டு காலம் உள்ள மாற்றப்பட்டபடியும் நீங்கள் கிட்ட நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் நீ போய் ஜனமணி சொல்லி கடவுள் சொல்லி அப்படிதான் நீங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டாம் ஆசீர்வாதம் தரதுக்கு ஆக்கெடுக்கிறார் என்று குஜராம் ஆகிட்டான் காரணத்திருமா கொடுத்த வாரத்தை விசுவாசித்தபடி அக்கினி ஆஸ்திரங்களை அமைத்து போடுத்துக்கிறார் முழு குழுமத்தையும் அமைத்து போடுவதற்கு சாத்தான திட்டம் என்று செயல்படுகிறார் வெளிப்படுத்த குறிப்பிட்டு கேட்கலாமே வெளிப்படுத்தல் வேணும் எந்த வெளிப்படுத்த கிடைத்தாலும் விரும்புகிற ஆண்டு விடுவெளிப்படுத்தல் மக்கள் அறிந்து கொள்ள விரும்பவில்லை ஒரு ராஜா யுத்தத்துக்கு போகும் பொழுது தீர்க்க தரிசுகள் தீர்க்க நானூறு தீர்க்க தரிசுகள் சொன்னாங்க நீ யுத்தத்தில் போய் ஜெயன் போகலாம் என்று சொல்லி அரசுக்கு அது சந்தேகமா இருந்தது வேற ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசு இல்லை அவங்களுக்கெல்லாம் அந்த கள்ளத்திருந்த தெரிஞ்சிட்டார் ஆனால் தேர்வு தீர்க்க தரிசு ஒருவரும் இல்லையா எனக்கு விரோதமாக தான் திருத்த தரிசனையை போல சொல்லுவா அதனால அவரை கூப்பிட வேண்டும் இல்லப்பா உனக்கு விரோதமா இருக்கட்டும் தேர்ந்து சுத்தத்தை அறியாம போக கூடாது என்று அவரை அழைத்த அவரும் முதலாவது அசாமி தாச்சினர் போன்மே ஜெய் சொல்லி இல்லப்பா நீ சரியா செல்வ இல்லை இயக்கத்துக்கு சென்று திரும்பி வரமாட்டீங்க பின்பவர் புரியவர்களே தன்னுடைய விரும்பத்திரும்படி சீனி கொடுக்க வேண்டும் இயற்கை தரிசனம் சொல்ல வேண்டும் சுயசிங்களுக்கு ஏற்ற போதை சம்பாதித்தவர்களால் காவல்துடன் இருக்கிற படிக்க பின்னர் அந்த போதவர் வந்து அவனை யோசித்து போயிட்டான் என்பது கிறிஸ்தவ நடுதான் போய் கடவுளுக்கே நன்றி செலுத்தாத மக்களுக்கு யோசிச்சு போட்டாவை தப்பிச்சுட்டாங்க அடுத்தபடி என்னாச்சு தெரியுமா அப்புறமா நாங்க போயிருக்கிறோம் யாருக்கான அம்மாளுக்கு பரிசு தாழ்வு கிடைத்து விட்டது ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க பலகீனமாக தெரியுமா முன்னாள் ஜபிக்க போகும்போது என பதினெட்டு வருஷமாசம் சுவாசம் சரிமெல்லாம் உருகி கண்ணெல்லாம் பூழிந்து முடியெல்லாம் கழிஞ்சி ஒரு பாவடின் சட்டை தான் போனார் அந்த அம்மா போட்டிருந்தாங்க எங்க கண்ணோட வீட்டுங்களை ஜெயமன் வரல வீட்டு அடுக்க அடுக்களை ஒரிச்சு கொண்டது அவர் சொன்னார் வர மாட்டேன்னு மறக்கிறார் எந்த பரிசியா இருந்தாலும் ஜெமண்ண வருவா நீங்க வந்து மரமாட்டோம் சொல்ற நீங்க வேணா வீட்டில் தூக்கிட்டு வர முடியுமா ஐயோ ஒரு சின்ன பிள்ளை மாதிரிதான் இருப்பா அப்படி சொல்லி ஐயன் தூக்கிட்டு வர்றாரு ஆறு வயசு நாலு வயசு தாழ்ந்து தூக்கிற மாதிரி நீங்க கொண்டு உணவுக்கார வச்சாரு மத்தியிலே ஜெவ பண்ணி ஜெமணி மல்லி வெளியேறினது அழ ஆரம்பித்து விட்டது அழ ஆரம்பித்தோன்ன பிள்ளைகளையா வெளியே அழுதார்கள் வாய் திறந்து சென்னால் மக்களை அழாந்திருந்தேன் அம்மாவுக்கு வந்து அவங்க பிள்ளைகளாக சந்தோஷப்பட்டீங்க அம்மா பேசிட்டாங்க சில வினாடிகளுக்கு உணவு பாவடம் சட்டம் போட்டிருக்கிறோம் என்று சொல்லி வீட்டுக்குள்ள போய் சாடி கட்டிட்டு வந்தாங்க மாறிவிட்டார் சுவாச மக்களை சிறுமைப்படுத்தி சின்ன மின்னமாகி அழித்திருக்கிற காலமாக இருக்கின்றவனால் அவளை பெருமை உள்ளவனாக பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆண்டும் ஒரு விரும்புகின்றார் சிறியவனை புரியிலிருந்து விடுவித்து பெருமக்களோடு உட்கார் வைக்க வேண்டும் என்று விரும்பி எடுக்கிறபடியால் விசுவாசம் என்ன கேடைய பிடித்துக் கொள்ளுங்க பின்னர் அவங்க வீட்டுக்கு மகிழ்ச்சி ஆபச்சு நாள் ஐயா நீங்க சொன்ன குடி நீங்க தப்பித்துக் கொண்டும் ஆலோசனை நேரமே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே அடுத்த ஆலோசனை தெரியுமா யாருக்கும் கை வச்சு ஜபிச்சிடாதீங்க இன்னைக்கு அநேகர் இறங்கிட்ட அந்த பெரிய புரட்சிங்க பிரியூ ஆனந்தம் இல்லை பொன்னெண்டுமில்லை ஆகையினாலும் எல்லாரும் கை வைக்கலாம் எல்லாரும் ஆடலாம் பாடலாம் என்று எந்த பொம்பளையே சொல்ல அதிகாரம் கிடக்கல அப்போது சொல்ல கொடுக்கவில்லை அவரவர்களே எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு புறப்பட்ட போய் அநேகரும் சாசனாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேக குடும்பத்துக்குள்ள ஆகை இறங்கிவிட்டது ஏன் என்று அவளுக்கு தெரிய முடிகவில்லை பிரியமான தேவகானமே மிகவும் கௌரவமாக இருப்பது நல்லது நான் எங்கேயா ஜெமிக்க போறேன் ஜெமிச்சு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அதாவது நீ வீட்டில பிள்ளைங்களுக்கு ஜெமிக்க கூடாது என்ற மாதிரி வெளியிலிருந்துதான் சாத்தம் வருவான் யாருக்கும் ஜமிக்காது என்று சொல்லி நாங்க கடந்து போயிட்டு அப்படி கடைசி என்னாச்சு தருவா பெரிய பிள்ளை அயிசியா வரம் பண்றான் கன்னியாகுமரி கடற்கரை கொண்டு போய் நபர்களை மத்திய ஐசியா வரம் பண்ற அவங்க எல்லாருக்கும் தெரியும் பையன் பெத்தனாரு பையன் என்று சொல்லி மந்திரவா தெரிஞ்சு விட்டாக்குள் அசத்தாய் வரும் வேண்டி திட்டங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு தெரியாமல் அல்லவைய பேசுறாங்க இந்த நாற்பது ஆண்டு காலத்தில் எங்களுக்கு சாத்தான் இல்லாத மனு குழு தாக்குகிறான் என்று கற்றுத்தந்தபடினால் சபை மக்களிடம் இருந்து விலைக்கு காத்திருக்கின்ற வல்லமைக்கு தப்பி இருக்கிறார்கள் விசுவாசிக்களை எல்லாரும் மாற்றிக்கொண்டார்கள் ஒரு சகோதரன் பம்பாயிலே வரிசை தாய் கிடைத்திருந்து அவருக்கு ஒரு சின்ன கட்சி அடுத்தது யாருக்கால் ஜனிக்க சுகமாக மிகச் சொல்லி போய் எல்லா நோயாளிகளுக்குமே ஜெயிக்க ஆரம்பித்தால் தாக்கங்கள் உண்டாகும் பதவியை பாதிகள் சில ஊழியத்துக்கு வரவில்லை விசவாசிகள் ஜபம் கையெழுத்து ஜெயிக்கக்கூடாது ஆவியரை தொட்டு ஓடு அவரு ஜமித்து பல தளவு நோயாளிகளால் ஜமித்து விடுதலை கிடைத்தது இவர் ஆவி தாக்கும் அறிக்கை செய்வார் இவருக்கு ஒரு சத்தம் போட்டு நீ இனிமே யாரும் கையெழுச்சி ஜெமிக்க கூடாது அடிக்கடி சாத்தான் தாக்குகிறான் என்று சொல்ல இவருக்கு உள்ள என்னன்னு தெரியுமா தாக்குதலை பற்றி கவலைப்படல நாம் கையெழுத்தால் சோர்நிலைக்கு நம்மளை ஜெமிக்க கூடாதுன்னு பெரியாள் ஆகிடும் பொறாமையில ஜெமிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம ஊரில் போய் நம்ம குடும்பத்தில் அநேகர் சிவம் இல்லாமல் அவர்களுக்கு எல்லாம் ஜெயம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுக்கணும் பெரிய உண்டாகி விட்டது பல இடத்துல சொல்லாமல் இரு ஊருக்கு ஒருவர் டிக்கெட் எல்லாருமே ஊருக்கு ஒருவாருன்னு சொல்லுவாங்க ஜெவம் பண்ணி டிக்கெட் எடுத்து ஒழுங்கா வருவார்கள் பாதுகாக்கப்பட்டு போவார்கள் சாத்தானுடைய உலகத்தோடு இருக்கிறபடினால் எந்த நேரத்திலுமே தாக்குவதற்கு சாத்தான் விழிப்பாக இருக்கிறபடினால் ஆலோசனையோடு நான் நடந்து கொள்வது மிகவும் நல்லது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்ய விழுந்து விழார்கள் பெற்றிருக்கலாம் கருமையில பெற்றிருக்கலாம் நமக்கு ஆலோசனை அவசியம் அப்படி அவர் என்று புறப்பட்டு வந்தவுடனே எங்களுக்கு மது தகவல் என்பது இந்த சகோதரன் பரத்தருடைய வார்த்தைக்கு இப்படி அமலுக்கு வருகிறார் அங்க சொல்லியிருக்கிறாங்க ஜமிக்க சொல்லி போய் கொண்டிருக்கிறேன் இல்லையா அப்படி நான் இல்லை அப்படித்தான் அப்படியான அவங்க வந்துட்டார் முதலுக்கு அப்பதம்படுறாரு சைகிரி மாடற ரொம்ப சந்தோஷம் தம்பி பண்டால ரவுடியாக இருந்தார்கள் அப்படி இருந்த மாதிரி இப்ப ரட்சிக்கப்பட்டு சாந்தமாட்டான்னு சொல்லி அம்மா அக்கா எல்லாரும் சந்தோஷத்தா போனாரு கிடையாது அப்படி இருக்கும்போது அக்கா வீட்டுல இருந்து ஒரு டீம் ஆக்கணும் குடிச்சிட்டு அந்த அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவங்க கணிக்கொடுதோ ிருக்கிற போது போது ரொம்ப மகிழ்சகம் எல்லாம் கடத்தி போச்சு என்ன நட போறவங்க அக்கா அந்த வீட்டுல போய் ஜெயம் பண்ணுனா ஒரு வீரல் வந்து இந்த தாக்கி விட்டது எனக்கு பயமா இருக்கிறது அவளை இரண்டாம் அப்படி எல்லாம் போனால் அப்படி பாசன போகூடாதுன்னு சொல்லலையா சொன்னாங்க நான்தாப்படி மாறி போயிட்டு புரிய போனவர்கள் சமாதானத்தை கட்டை காத்துக் கொள்வதற்கு அக்ஷரியாசுரத்தை அமைத்து போடுவதற்கு விசுவியாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் விசுவாசம் எனக்கு கிடைத்த பிடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லப்படுற வார்த்தை விசுவாசத்தால் என்பதை நடந்து கொள்ளாது போனால் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டாது சாத்தான் மாறுக்கொள்வார் கடவுளோடுபடி இருந்தவர்களாக மிகவாள் அங்கே சாந்த மொழி மாற்றிவிட இன்றைக்கு நம்மை மாற்றுவதற்கு ரொம்ப லேசான காரணம் என்று அறிவித்துக் கொள்கிறேன் அப்படி பிறகு தாக்கின பிறகு எல்லாரும் கட்டாயப்படுத்தி கொண்டு விட்டாங்க நிலபடுறது மோசம் எப்படி ஆண்டுச்சுன்னா தலைமைக்கு அனுப்பிவிட வேண்டும் எல்லா ஜமத்தில் இருந்துகொண்டு இயேசு நாம் தான் ஏசுது சட்டம் போட ஆரம்பிச்சு நிலவர மோசமாக கடவுள் என்று மாறி இருக்கிறார்கள் ஒரு பாக்கடி செவையில் என்ன அப்பதான் எந்த இடமும் கிடையாது அவரை தங்க வைப்பதற்கு இடமும் கிடையாது வீட்டில ஒரு ஜவுமடி அக்கால போயிட்டு சபையில் போட்டு வைத்திருக்கிறது யாரு கிட்ட போல தலைமுடியை பிடிச்சி அறிஞ்சோம் பயங்கரமான ஒரு தாக்கி விட்டது அந்த விலங்கோட ஒரு மரத்தில் கட்டி போறது மரத்தில் யாருமே கலந்துருவாங்க விலங்கோட போய் கட்டி கொண்டிருக்கோம் யாராவது அடிப்படத்தில இருப்பான் அவ்வளவு பயங்கரமானது கடைசியாக சீஃப் மாஸ்டர் அடைகிறார் என்று கேள்விப்பட்ட விலங்கு போட்டாங்க சொன்னவர் தப்பா நினைச்சல் கூடாதே ரெண்டு விலங்கு அவுத்தூர் ரூம்ல அடைச்சி போட்டிருக்குது நாங்க எல்லாரும் சீ பாஸ்வர்டு கூட அங்க போடும் அங்க போனது கலரை தரங்க சொன்னாங்க அந்த பாச சொன்னாரு கொஞ்சம் மோசமான நிலைமை வெளியே சாடி ஓடி போயிடும் அப்புறம் பிடிக்கிற பாஷம் அதெல்லாம் ஒண்ணு சே அதையே கலரை சத்தம் போட்டான் கூடாசி அப்படியே இந்த காலையில் இந்த வார்த்தைக்கு இப்படியாக நான் தாக்கப்பட்டுவிட்டேன் உடனே இந்த ஆவி போய்விட்டது தேவன் எல்லாருக்கும் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார் அந்த ஒழுங்கை மீறுகின்ற பொழுது எல்லாமே தப்பினமாக போடும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் தேவனுடைய ஊழியம் தேவனுடைய வேலை பர்வகம் என்று சொல்லுவது யாரும் நினைக்க முடிவாள ஒரு வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றன விசுவாசம் என்னும் கேடைத்து பிடித்து விட்டதாக இல்லங்கள் பங்காழைத்துக் கொண்டு என்பதால் வைத்து எல்லா அறிக்கை செயல்படுங்கள் சிறமாக இப்போது மனுஷனாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் கல்யாணமாகி பிள்ளைகளோடு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் சொல்லுவார் கை அப்படின்னு சொல்லி அவர் அடிப்பட்டால் பிரியமான தேவஜானமே துணிச்சலையினுடைய மீன்புகளை நன்கு உணர்ந்து விசுவாசம் கிடைத்து அப்புறவற்றியால் உனக்கு வருவோம் இங்க என்ன தெரியுமா அடுத்தபடியே யாருக்கும் தூட்டுச் சேர்ம கூட ஆரம்பிச்சு எனக்கு நாம போட்டோம் அந்த மந்திரவாதி என்ன பண்ணு தெரியுமா இந்த பையனை குழா அந்த ஐசி வண்டி எல்லாம் கீழே போட்டுறோட அவர் காக்கா உரசி உரசி கை கால் மூஞ்சி எல்லாம் யாரோ பார்த்தாயோ இந்த கொத்தனா இருக்க பையன் ஆனால் வண்டி அவர் தான் சின்ன ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணி அவனை அவன்கிட்ட ஒரு எத்தி வண்டியெல்லாம் உருட்டி ஒன்று வீட்டில் போட்டு அந்த அம்மா நாங்கள் சிரிச்சு அந்த காயத்தை எல்லாம் தடவி ஜெயம் பண்ணி போயிருந்தாங்க அந்தவரையே உண்டனையை காப்பாற்றி தரும் எனக்கு அவருடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் என்று சொல்லி அவனுக்குள்ள இருந்தா தெரியுமா இந்த அம்மா கூட வந்துட்டேன் அந்த எப்படி ஆகிட்டு தெரியுமா சாத்தன் செல்ல நினைக்கிறாங்க சாத்தான் சொன்ன ஆடிட்டு இருப்பா அசுத்த வார்த்தை பேசுவாங்க பண்ணும் தீர்க்க தரிசனம் சொல்லும் அது யாருக்கு தெரியும் தெரியுமா வர முடியல மாத்திரம் தெரியுமே தவிர குரடலுக்கு அது தெரியாது குரடலுக்கு குரடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் கண்டறக்கப்படுவது தான் தெரியும் அசுத்தாவியது நல்லாவே என்று தெரியுமே தவிர மட்டில் கண்டுகொள்ள முடியாது இப்ப நிலவும் மோசமாயிற்று ஒருமுடி எங்களுக்கு ஆண்டு வர சொன்னார் வார்த்தையை மீறிவிட்டபடினால் தாக்கிவிட்டது என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்ன வார்த்தை சென்றோம் என்று சொல்லி கடைசியாக வீடு சென்றோம் என்ற ஊழியது வெளியில தெருள பெற எல்லாரையும் கூட்டிக் கொண்டிருந்தால் நம்ம திருவருந்தாங்க இது உங்களுக்காக சிந்த படுகமாக தமிழ் அழிச்சி ஜெயம் பண்ணி எல்லாரும் கையில ஊற்றி கொடுக்க கொடுத்து பெரிய அற்புதெல்லாம் நடக்கார் வார்த்தையை மீறினவுடன் யார் ஒருவா தெரியுமா சாத்தானுள்ள பிரவேசித்து விடுவார் அனுப்பா சோழனுக்குள்ளே பிரவேசித்தேவனி வார்த்தையை மீறிவிட்டபடி தேவன் அபிஷேகித்த ஆவியவனமிட்டு விலகி தேவனால் அனுப்பப்பட்ட பொல்லாவது ஆவியனுக்குள்ள பிரவேசித்தமிட்டது போல இந் அம்மா குழப்பது அசுத்தால் புரிந்துவிட்டது ரொம்ப செந்தங்கள் அழகா பேச அந்த வார்த்தையெல்லாம் சரியாகிறது பாய்பிளே தெரியாத பதினெட்டு வருஷமா படுகினால வைங்களோ செய்ய முடியாத நிலைமை ஆகிவிட்டது அழகாக மனப்பாடமாக விதித்து சொல்கிறார் கருத்தர் உங்களை அழைக்கிறார் கருத்தருமையோடு பேசுகிறார் என்று சொந்த பேச பரிசங்க நடக்கின்றது நாங்கள் உள்ளே போனோம் வாருங்கள் உங்களைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று எங்களை வரவேற்க நமக்கு எரிச்சலா இருக்கு அப்பளவோ சாத்தாங்க சொல்லலாம் வீட்டில் நிறைய பேர் உட்கார்ந்து ஒரு சின்ன ஜனம் பண்ணி ஜனத்தை முடிச்சு எல்லாரும் அனுப்பிட்டு புகார பேசினோம் நாங்க கடிதம் போட்டு கடிதம் போட்டார் குடும்பத்துக்கு ரொம்ப அதுதல் இருக்கிறது திருக்கத்தர் சொன்ன சொல்லுகிறார்கள் சரியா இல்லையா என்று ஒரு நாள் வந்து பார்த்து சொல்ல வேண்டும் என்று கடிதம் போட்டார் அதுவே ராத்திரி ஒரு மணி நேரமும் போகும் தண்ணி குடிக்கிறது ரொம்ப எளிமையான குடும்பம் பதினோரு மணிக்கு போகலாம் இவர்களை ஜபிச்சுக்கிட்டு அதிகால ஐந்து மணி பிரவரை முடிச்சிட்டு நாங்க வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை பண்ணி ரொம்ப வரையறுப்பு அகிலமா இருந்தது உபாசத்தோட போய் ஜபிச்சு ஜபத்தை முடிச்சா உங்கள்ட்ட கேட்ட பிரச்சனை கடைசியா உங்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல மாதிரி சொல்லுட்டு போனீங்க அப்ப நீங்க அதை நீரடி இல்லையா நேரில் இவ்வளவு பேர் ஜபிக்க வந்தாங்க நான் யாருக்கும் இல்ல வீட்டுல பிழைக்காமல் ஜெபிச்சீங்களா அதுக்கப்புறம் யோசிச்சு அந்த பிள்ளைக்கு ஜெமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தாக்கப்பட்டு வந்தான் சரி அந்த பையன் கூப்பிடும் அவன் அதுக்கு வெளியே இருக்கிறான் ஒரு பதினெட்டு ஒரு வயசு இருக்க வந்து அவனை கூப்பிடுந்தோம் வீட்டுக்குள்ள வச்சு கலையெல்லாம் போட்டிட்டு பழி புகைக்கு மேல பிறந்து நடக்கிறது இந்த இரட்டை கலையை போட்டு ஜெயமாட்டான் ஜெயம்னா அந்த அவனுக்குள்ள கை வச்சு ஜமிக்க போனா அவன் குடிக்க மாட்டான் பெருசாலி மாதிரி ரன்னிங் பண்ணிட்டு சுத்திட்டு வர்றான் எப்படி அவரை பிடிச்சு வேகமா அலட்டின உடனே இந்த அம்மா கொடுதான் அதை புரட்டுட்டு ரெண்டு அல்லாதே அடிச்சு வெளியே போட்டு பெரிய ஏன் என்ன சொல்லுறோம் தெரியுமா கடையுடைய வார்த்தை மீறப்படும் பொழுது உடனே அசுத்தாவை உழைத்தோடும் அப்படி அற்புதம் அமைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிட முடியும் நிலைமை முன்னிலைமையோட பின்னல்கள் ரொம்ப கேடு உள்ளதாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருப்பது எங்களுக்கு பெரிய ஆபத்து விழாய்டே இரவலை சாப்பிடலாம் நாங்கள் விமோசத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராத்திரி காலையில் போறப்படும் நீங்கள் பலர் வீட்டுக்கு வந்துட்டு போவீங்க போகும்போதெல்லாம் ரெண்டு சகோதரிகளை நாம் புரிந்து நிற்கிறது உணர்வு எனக்கு இருக்கும் இந்த தொடர்பு நீங்கள் எனக்கு ஒரு எரிச்சலாக இருந்தது ஏன் வந்தார்கள் என்று சொல்லி என்னும்படியான எண்ணம் இருந்தது காரணம் எனக்கு ஒரு அசத்தாக இருந்தது என்பதை இப்போது உணர்கிறேன் அதில் அப்படி ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு சாட்சியோடு போகக்கூடாது வெளியே போய் எங்கே போய் சாட்சி கொடுக்க போகக்கூடாது வீட்டிலிருந்து ஜெயம் பண்ணிக் வேண்டும் என்று ஆலோசனை தரப்பட்டது ஆலோசனை கொடுத்த மறுநாள் நாட்டியர் போயிட்டார் யாரையெல்லாம் பயன்படுத்துவான் தெரியுமா ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரனை பயன்படுத்துவான் ஒரு தீர்க்க இன்னொரு தீர்க்க பயன்படுத்துவான் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை பயன்படுத்துவான் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்று யாரும் இல்லாத சர்ப்பத்தை சந்திரமுள்ள சர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தினான் அமிதமாக பயன்படுத்தி அநேக மக்கள் கடலி போன காலமாக இருக்கிற அப்படின்னால் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அச்சினி ஆசிரங்களை அமைத்துக் கூட தங்கனாக விசுவாசமும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாக நெல்லுங்கள் நாட்டிய அரசு எங்களுக்கு ஒரு பெரிய உத்தரவு கிடைச்சிருக்க வையா எங்க போய் சாட்சியோடு கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அதனால தயவு செய்து இனி அவங்ககிட்ட கேட்டு வர இல்லம்மா அவங்க நம்ம ஆலோட்டிருந்த முதல் முதல் அந்த ஆலயத்தில் போய் தான் அவரை பார்த்தோம் முதல் முதல்ல கடவுள் அவங்க நம்ம ஆலயத்தில் ஆண்டு ஆலயத்தில் இருந்து சாட்சி கொடுக்கலாம் போய் சொல்லிருப்பாங்க போயாச்சு சாட்சி கொடுக்க எந்திரிச்சார்கள் ஆனால் பெரிய பிரசனமையை போயிட்டு விட்டார்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் எங்க அம்மாவுக்கு இந்த ஞானம் எப்படி வந்தது அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த முடிய ஆரம்பித்தாவிட்டது காரணம் ஆண்டவர் சொன்னால் போகக்கூடாதுன்னு சொல்லி போக்குழாது என்று வார்த்தையும் எனப்பட்டுவிட்டது விசுவாசம் என்று விசுவாசிப்பதல்ல சாத்தான விசுவாசத்து நடந்துகிறாதான் ஹேமனுடைய வார்த்தைகளுக்கு நாம் வார்த்தைகளை கைகூல்லும்படியாக கேட்டு கேள்வி முடியாக போனால் நமக்கு இப்படியே சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றோம் அதனால் அங்கு தேவம்பாண்டி விட்டு வெளியே வந்தாவிட்டது தூரத்தில் என்று சிசன்கிறாங்க இது அசுத்தாவது என்று சொல்லி புரியுமா சொல்ல முடியும் நேற்று வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுறது சொன்னால் அசுத்தாவியா இருக்கலாமே இன்னும் ரெண்டு பேரும் குசு குசுதான் பேசி இந்த பொங்கலை ஒரு ரெண்டு பலாங்க போனது திரும்பி பார்த்து என்னை அசுத்தாள் என்றால் சொல்லுறீர்கள் என்று சொல்லுங்கள் எல்லாம் பெரிய அற்புதங்கள் கடைசியாக ஒரு நாள் சென்றபோது அவர்களுக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள விருப்பம் கார் அற்புதம் புரோஷகர் நடக்க ஆரம்பித்து விட்டது வருமானங்கள் வர ஆரம்பித்து விட்டது பலரவர்கள் அழைப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் அவங்க கடந்து போனோம் எதை முழுதும் ஜமிச்சு நடந்தோம் ராத்திரி இருக்கும்போது அம்மா எந்திரிச்சி பன்னிரெண்டு மணி எடுக்கிறோம் அவர் புருஷனை பெயர் செலுக்கும் பொழுது தேவதாசன் கர்த்தருடைய ஆவியானவர்களை ஜபத்துக்கு அழைக்க ஆரம்பிச்சால இந்த மனுஷன் படுத்திருந்த மனுஷன் எந்த வச்சு பைபிழை வச்சிட்டு அந்த அம்மா திருகந்தரிசன கட்டே இருக்கேன் இருவர கலந்தது மேல பின்னால ரூம்ல கடல் தரது பார்த்துட்டே உட்காந்துருக்க இருக்காந்து திட்டுள்ள ஒரு வெளிச்சம் இருக்கு நாங்க வெளிச்சம் கூட இருந்து பார்த்துட்டே இருக்கிறோம் நாங்க ஜெயிச்சுட்டா இந்த அம்மா திருக்கரிசனம் சொல்லுகிறது நான் சொல்லுவதை கவனமாக கேளுன்னு சொல்ல அவர் உடங்கிட்டே இருக்கிற குவார்டையும் போடுற அவரு பழம் பகல் மொழி மனுஷன் அப்படி இருக்கும் அம்மா எங்களுக்கு திரு என்னுடைய ஊழியக்காரலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு முக்கியமாக செய்து கொடுத்தால் உங்களை உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்புவதை என்னுடைய மகள் தீர்க்க தரிசையாக இருக்கிறாள் அவளை சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும் ஞானசினால் மதிச்சனால் என்ன தெரியுமா ஞானம் என்றால் நான் ஏசு கிரிசு அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்றாங்க நான் ஏசு கிறிஸ்து நான் என்னுடைய ஜனங்களுக்காக ரத்தம் செஞ்சு மறித்த பெற ஹீர் அவள் எடுக்க வேண்டும் என்று சொல்வது நான் மகை மகள் சொங்க ஜபத்து வந்த பொழுது அவர்கள் கூடினார்கள் அவரிடத்துல கேட்டோம் உங்க அம்மா வீட்டம் சொன்னதற்கு நான் உறங்கிட்டேயா கேட்கல அந்த மாதிரில என்னமா தீர்க்க தரிசனம் சொன்னீங்க இயேசுனால் ரத்தம் செஞ்சு மறிச்ச பிறகு தண்ணீினாத சொல்றீங்களே உயிர்த்த பிறகு சகல ஜாதிகளை சீசரலாக்கி பிழாக்குமான ஞானசானம் கொடுத்து கட்ட யாவற்றையும் அவர் கைகொள்ள வேண்டும் அப்பொழுது உலகத்தின் முடிவில் வந்து சகல ஆக்குவங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே மிகப்பெரிய சமாரி அவர் ஞானசானம் கொடுத்தாரு விவேசில பேருக்கு பவுன் ஞானசானம் கொடுத்தாரு இதெல்லாம் வேதத்தில் இல்லையா என்று சொல்லிக் அதை குறித்து நாங்கள் வந்து செலவுகளுக்கு எங்க இடத்துல ஆண்டவர் செலவு தான் நாங்கள் கேட்போம் நாங்கள் கேள்வி பொறுப்போம் சொன்னோம் கேட்க மாடவில்லை நாங்கள் இனி கர்த்தர்ப்பின் அறிந்த விட்டு வரமாட்டோம் வந்துவிட்டோம் பாண்டிப்பண்ணு கடைசி இப்போ ரெண்டு பேருமே இறந்து போயிட்டார்கள் ஆண்டுகள் வைத்து நாங்கள் ஒரு நாள் மலையிலும் மருந்து சிரித்தி விட்டு வந்து பஸ்ஸில் கொட்டாரத்துக்கு செல்லும் போய் இந்த அம்மா பஸ்ஸில் இருந்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி போடுறாங்களே கொண்டாரத்தில் மறுத்து கொண்டார்கள் எப்படியாவது வர வேண்டும் கருத்திரத்தில் ஜபித்துக்கூட ஜெபித்துக்கேட்டு இங்கே போறதில்லை கடவுளை சொன்னாதான் போக முடிச்சாலே கருத்து அனுப்புனா வருவோம் எப்படியும் கட்டாயமா எங்க வீட்டுக்கு வர நாங்களும் பிள்ளைகளும் அவங்களை எதிர்பார்த்து ரொம்ப நல்ல காரியம் என்று சொல்லிவிட்டு திரும்ப இருக்குமே அவர்களை காண முடியவில்லை புரியமா ஏன் சொல்றேன் தெரியுமா அங்காங்க அற்புதங்கள் நடக்கிறது தீர்க்க தேர்சனங்கள் நடக்கிறது அதெல்லாம் யார் நடத்துகிற காரியம் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு நம்ம நாடு ஒரே சவீனமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் உலக முறை திரும்ப தேவஜன ஒரே சந்திதமாக மாற்றப்பட்டு கிருத்தநாட் ஏசுகர் சொன்ன வரியைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறபடினால் நம் புயலாங்கிலேயே கூடிய அக்கினி ஆசைகள் எல்லாம் அமைத்து கொடுத்தக்கதாக விசுவாசம் எனும் கேடயத்தை பிடித்துக் கொண்டதாக தேவையான வார்த்தையின் மூலமாக தேவையான மனிதனுக்கு ஆலோசனை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டால் மாற்றாச பாதிரி கடந்து செல்லும் கடவுள் ஒவ்வொரு இடத்தில் வந்து பேசப்படுவதில்லை அதுக்காக போகளை நடத்துவதை வைத்திருக்கிற நடத்துவாக்களுக்காக உத்தரவாத முறையாக விழித்திருக்கிறவர்களானபடியால் துக்கத்தோடப்படி செய்யாதபடி சந்தோஷத்தோடபடி செய்யும்படி அவர்கள் கேட்பிடிந்து அடங்குங்கள் துத்தோடு படிச்சதாக நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்காது எழுதி வைத்திருக்கிறார் அதனால் தேவஜாதமே திருச்சலின் மூலமாய் கொடுக்கப்படுற வார்த்தைகளை நம்பியிருக்கிற நமக்கு சாத்தாவுடைய வாழனை மேற்கொள்ளாது என்பதை உணர்மத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறோம் விசுவாசமும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவன் ஆகவே இல்லுங்கள் இத்தொழாவது புறஞ்சாத முத்தப்படுகிற நேரத்திலேயாக தெரியுமா அவிசுவாசமான வார்த்தைகளை தரவு மாத்திரமல்ல பலத்தை எதிர்ப்புகள் சமுதாயத்திலும் பெருமாள் பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அதிகாரங்களோடும் பொல்லின் செயல்களோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு பாபு சேர்த்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல புரட்சங்களோடும் அதிகாரங்களோடும் உலக அரசியல் அமைப்புகள் தொடர்பான கிணா்களுடைய கூட்டங்களாக நம்ம எதிர்த்து இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களை அழிக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் என்று போராடுகிற காலம் என்றாலும் விசவாசத்திலே வேண்டும் என்று அவனுடைய மனிதர்கள் நமக்கு என்ன சொல்லுறாலும் அதிகமாக திறங்கேண்டு தேவனை சார்ந்திருப்போமானால் எவ்வளவு பெரிய போட ஜெயிக்க முடியும் என்று உத்தியவாதி அனுமதி வருகின்றார் காலத்திலே இப்படிப்பட்ட ராஜாக்கள் மூன்று நேசத்து மன்னர்கள் போட எடுத்து வந்தார்கள் இரண்டு நாளாவது இருபதாம் அணிகாரம் ஒன்று முதல் மூன்று ஒரு வாசிக்கலாம் சிலர் வந்து நோக்கி உங்க ஏராளமான உபவாசத்தை எல்லாரும் உபவாசத்தை ஜெர்மனி கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர ஒருவனை செய்ய முடியாது அப்படி உபவாசத்தில் ஜெயிக்கும்போது ஒரு தேவையான மனுஷனுக்கு தீர்த்த தரிசனம் உண்டாகின்றது அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார் ஏசுபாட்டு யுத்த வீரர்களை நிறுத்திவிட்டு அதற்கு முன்னால தேவனை துதித்து பாடக்கூடிய பாடகர்களை நிறுத்தம் உனக்கு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி வேசுபார்த்தை ஆலோசனை கொடுத்த உடனே விசுவாசித்தவர் அங்கிருந்து யூதா மனதிலிருந்து அங்கே விசுவாசிப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது மூன்று மன்னர்கள் மக்களோடு படையெடுத்து வந்திருக்கிறார்கள் படைகமா யுத்த கலத்தில போய் பாட்டு பாடிக்கொண்டிருந்தால் எப்படியா ஜெயிக்க முடியும் என்று அவ்வளவு அவர் பேசிக் பொழுது அவரை சமாதானப்படுத்தி விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும்படியாக யோசபார்த்தின் இருபதாம் தேசனம் முதல் இருபத்தி ரெண்டாம் வரை வசிக்கலாம் அவர்கள் அதிகாரமே இழந்திருந்து வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள் அதிகாரமே இழந்து யோசபாத் குடிகளை கேளுங்கள் அப்பொழுது குடிகளை கேளுங்கள் தேவநாய கம்புங்கள் சித்தி பெறுவீர்கள் சித்தி வருவீர்கள் அனாலியம்புங்கள் அப்போது நிலைப்படுவீர்கள் அப்போது சித்தி பெறுவீர்கள் ஜெயம் பெறுவீர்கள் வெற்றி கிடைக்காது என்று சொல்லி சொல்லி ராஜா மக்களை தைரியப்படுத்தி முன்புமடைந்தவர்களுக்கு பாடகர்களை நிறுத்தினார் என்று பாடகர்களை நிறுத்தினார் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாடி துதி செய்ய தொடங்கின போது இந்தியாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்தே செய்கிற தேசம் அவர்களை வெட்டி போட்டு விழுந்து போனால் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் அடுத்தபடியாக நமக்கு உண்டாகும் வெற்றிப்பின் பாதையில் கடந்து சென்றிருந்த மக்களை தடை செய்வதற்காக எப்போதைய மக்களை பல செல்ல ஆறுபடி தடுக்க வேண்டும் என்று சாத்தான் திட்டமிட்டு உலக மனித அனுப்பி வேலை செய்து கொண்டிருக்கின்ற விசுவாசம் இருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று மாநில மக்களுக்குமானால் எந்த சக்தியமும் மேற்கொள்ளும் அவர்களே அழிந்து போவார்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்படியாக அறிவித்துக் கொள்கின்றோம் பிரியமா தேவ ஜன அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப போராட ஆரம்பித்தாலும் விசுவாசத்திலே நினைத்தும் என்று ஜெயம்பரமுடியும் அனைவரும் சொல்லுகின்றார் அதிக ஆறு பத்து முதல் பன்னிரண்டு வருஷத்தில் வாசிக்கின்ற பொழுது ஏற்றிருந்து புறப்பட்ட மக்களை அழைத்து விடுவதற்காக ஆரோருடைய செயல்களெல்லாம் பயங்கரமான குதிரைப்படங்கள் எல்லாம் பின்பற்றி வருகின்றது சிறையில் மக்கள் எல்லாம் அலட்சிக்கப்பட்ட அதுக்கு முன்னால் மேலை செய்ய வைத்து அதிகம் படித்து கஷ்டப்படுத்தினார்கள் தவறே அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை அவர்களை விட்டு நேருமட்ட பிறகு அழித்து விட வேண்டும் இனி மாறவிடக் ஹக்கீனி அவசிரங்கள் எல்லாம் அமைத்து போடத்தக்கதாக விசுவாசம் ஒன்றும் கேடயத்தை பிடித்துக் கொண்டுவராக மில்லுங்கள் பிறனால் கொடையில் பெறப்பட்டவர்கள் இசையல் மக்கள் கண்ட பொழுது அங்கே நினைச்சு போனால் பரவாயில்ல என்று சொன்னப்பா நேரங்களை எகித்திருந்து புறப்படுத்த என்ன நாங்கள் சொல்லுகிறார்கள் பேசி ஆண்டு பதினைந்து பதினாறு சிலவாசிகளும் முறையிடுகிறது என்ன எங்க புறப்பட்டு போறது முன்னாலும் சமுத்திரங்களை கரு சமுத்திரத்து சொல்லுகிற பின்னால ஏற்றினுடைய படைகள் அணிவகுத்து அழித்து விட வேண்டும் அணிவகுத்து நான் உங்களுக்கு சொல்லுவதில்லையா அடுத்தபடியாக என்ன சொல்றாசிங்க நீ உன் கோழில் நீ உன் கோழை வாங்கி உன் கையை சமுத்திரத்து மேல் நீட்டி நடந்து சுவாசிக்கிறார் வார்த்தளை மக்கள் சுவாசித்தார்கள் தேவஜாதே மற்ற ஊழியக்காரரை போல கண்ட புத்தகத்தை படித்து கதைகளை கேட்டு பரிசீலப்படுதான் என்று வரவில்லை கடவுளத்தில் கேட்டு கருத்து சொல்லுற வார்த்தை கொடுத்து சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கோழை நீட்டி சமுத்திரத்தை பழந்து கொள்ள ஹாலேரு சமுத்திரண்டாக பழக்கின்றது இஸ்ரோமேல் மக்கள் நல்ல மட்டாந்திரே நடந்து நடந்து கொள்கின்றார்கள் இதை காடுகின்ற வைத்தியனை ஏறேதும் காண மாட்டீர்கள் ஹாலேலியா பிரியமான தேவ ஜானமே அது எப்படி நடக்கும் என்று சொல்லி யாரும் எண்ணவில்லை எல்லாரும் சமுத்திரத்துக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் மக்களை சேர்ந்தாலே படைகளும் பின்னே தொடர்கின்றது வாட்டி கொண்டார்கள் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக பார்த்துக் கொண்டே நிற்கிறான் படைகள் எல்லாம் தண்ணீருக்குள்ளி இறங்கிறது இசை ஒரு மக்கள் கரையை விட்டு ஏறினவுடனே பயிற்சியினுடைய படைகளெல்லாம் கடலுக்குள்ளி இறங்கினவுடனே கடலைப்படியே மூடிவிட்டது பிரியமான திருமஞமே சாசானவன் நம்ம அழைத்து விடுவதற்கு எப்படியும் ஒரு லகம் செல்லவிட அது அழிப்பதற்கு உலக மதத்தில் உள்ள ஆயுதங்களையும் ராணுவங்களையும் பயன்படுத்தவும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார் பொல்லு செயலர்களோடு போராட்டம் உண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஆயுதங்களை ஜெயித்தால் மான இறங்கி போராட முடியுமா அவர்களை ஜெயிப்பதற்கு விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் புரிய மாணவர்களே இதுவர்களை கேட்டிருக்கிற சத்தியங்கள் எல்லாம் முக்கியம் எனிமேலும் கொடுக்கப்படுற வார்த்தைகளாக உறுதியாக இருக்கும் பொழுது நபரத்தில் அறமதிகார பகுதியில் வாசிக்கின்ற பொழுது தலைசீரா தரித்துக் கொள்ள வேண்டும் அதாவது இத்தனை தலையில ஒரு இரும்பு கவசம் நாட்டி போனா கம்பெடுத்து தலையில் அடிச்சிட்டா கல்வி ஆயுதங்கள் கொண்டடிப்பட்ட அவர்கள் சீக்கிரமாக உடம்புலங்கியால் காயம்பட்ட ஆத்துக்குடலா தலையில் அடிபட்ட அவர்கள் பிழைக்க ரொம்ப நஷ்டமான காரியம் ஆகியாலும் தலையில் அடிப்படைய சிந்தனையிலேயே கொடுப்பதற்காக ஒரு வகையாக பயத்தை கொடுப்பதற்காக நமக்கு அடிக்கடி பயமான ஒரு உணர்வு உண்டாகி கலக்கமடைந்து ரட்சியப்பை இழந்து போனவர்களைப் போல காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் வராமல் இருப்பதற்கு ரட்சிய நியமனம் தலை சீராக தலையை தரித்துக்கொண்ட ரஷிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ரிக்கப்பட்டுவிட்டேன் இறைவனெடுத்திருக்கிறார் என்று எந்த சத்தியமும் மேற்கொள்ள மாட்டாது என்கிற எழுநரம்படி உலத்தில் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா அது ரஷ்ய நீ மன்னன் தலைச்சீரவை தடித்துக் கொள்வது வாசிக்கிற சேர்த்து வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆவியாளர் இப்படி ஒளிவைத்திருக்கிறது வாசிக்கலாம் அவரே சனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அடங்குவார்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் நம்ம மீட்டு ரட்சித்துவிட்டவர் செத்து போகவில்லை செத்து உயிர்த்து வந்தபோது மீட்டெடுத்திருக்கிறார் ஹலோ மீட்டெடுத்தால் எந்த விதமான பயத்தினா எங்களுக்கு இடமெடுக்காத விடுமை காத்துக் கொள்ள வேண்டும் பயன் எப்பொழுது நிர்வாணமாக இருக்கின்ற பொழுது தேவ மகிழ்ச்சியுடன் விட்டு போய்விட்ட பொழுது அங்கே ஆண்டவருக்கும் பொழுது ராதாபேரி எங்கே இருக்கிறாய் இரோது ஏருடைய சத்தத்திரம் தோட்டத்தை கேட்டு நிர்வாணியாக இருக்கிறபடினால் பயந்து ஒளிந்து கொண்டே நானே ரஷ்ப்பின் வஸ்திரத்தை இழந்து போனவர்கள் பயம் உண்டாக்கிவிடுகிறது அதனால் உலக மக்கள் நாம் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்க வேண்டுமாம் அது நம்மை எந்த பயத்துக்கும் அடிமையாகிவிட ஆளுபடி காத்துக் கொள்ளும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் சங்கீத நாலு ஏழு எட்டு வருஷத்தை வாசிக்கின்றது அநேகம் பயம் சாப்பாட்டுக்கு ஒன்று இல்லையே பிள்ளைகளுக்கு படிக்க வைக்க இல்லையே அடுத்த வருஷத்துக்கு இப்படி மதமில்தான் அனவாசியமான பயங்கள் உண்டாகி சிந்தனைகள் உண்டாகி அநேக ரட்சிப்பதில் போல காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் தாவித அரசனை அவர்களுக்கு தானியம் ராட்சரசம் பெறுகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும் அதிக சந்தோஷத்தை எழுதியம் பெறுமா ரட்சிப்பின் சந்தோஷம் அலகு பெரியமான தேவஜனமே இந்த சந்தோஷத்தை பெற்றிருக்கிறதானதான் மிக விழிப்புணர்வுகளாக இருக்க வேண்டும் என்று அவை அனைவரும் சொல்லுகிறார் ஆவர்களுக்குச் சொல்லும்போது அத்திமரம் திருடுவிடாமல் போனாலும் காட்சி செடிலே பழம் போனாலும் இளவாய் மாட்டு மண்ணிலும் முதலெற்று போனாலும் கடையிலே ஆடு இல்லாமல் போனாலும் என் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் எல்லாமே சரி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டு கூட கரிகூர்ந்து கொண்டிருக்கிறேன் எங்கள் உணர்வு நமக்கு இருக்க வேண்டுமான் பிரியமான சேர்ந்தமே பாலிசியதோடனே என்ன வந்தால் தெரியுமா ரட்சிப்பின் வஸ்திரத்தை வந்து போட்டார் அந்த வஸ்திரத்தை கொடுப்பதுதான் வெற்றிப்பு தருவதற்கே சுதாதர் வந்திருக்கிற அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசிக்கின்ற பொழுது அங்கே பக்தனுடைய மகிழ்ச்சி விதமாக தெரியப்படுத்துகின்றார் கருத்துருக்குள் கூறியும் இந்தியவனுக்குள்ளே அதிமுக அனுபர்ந்திருக்கிறது மணவாளின் ஆவணங்களினால் தமிழ் அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தமிழ் சிங்காரித்துக் கொள்வதற்கும் அப்பா அலலூய இனத்தை விடுத்திருக்கிறாரா பட்டு அவசரத்தை விடுத்தல ரட்சிப்பின் அவசரத்தை விடுத்திருக்கிறார் அலலிய எல்லாருக்கும் இந்த மிளகோடு அவசரத்தை விடுத்துனாலும் சந்தோஷமா தான் இருக்கு அந்த அவசரம் அரிய கீறி போகிறது அழுக்காய்ப்பு உண்டு அதனால நமக்கு எந்த பாதுகாப்பு இல்லை சாத்தான் எல்லாரும் மேற்கொண்டு விடுவான் சாத்தாலமே பயமுறுத்தாமல் இருக்க வேண்டுமானால் நமக்கு பயத்தினாமி வராமல் இருக்க வேண்டும் நாளை தினத்திற்காக கவலைப்படாமல் இருக்க வேண்டுமானால் கருத்து நமக்கு எல்லா முடிக்க வல்லவதாக இருக்கிறார் என்று எண்ணம் வர வேண்டுமானால் வெற்றி பெண்வசரமும் தரப்பட்டுவிட்டது உகத்திருக்கிற கோடிக்கணக்கான நமக்கு நிர்வாகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நமக்கு ரொக்கி பெண் வரத்தை தந்திருக்கிறார் கருத்திருக்குள் புயிப்பாக மகிழ்கிறேன் ஆட்சி நாய் தேவருக்குள் கழிவு இருக்கிறது அவர்களுக்கு ரட்சிப்பு உடுத்தி நீதியின் சால்வியலுக்கு தனித்தாரம்பி செலுத்தி வருஷத்து விவசாயமான தேவச்சாரமே இந்த மகிழ்ச்சி மடி உள்ள நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும் தலைசீராவை அணிந்தவர்களாகவும் அடுத்தபடியாக தலைசீராசனமாக ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பட்டயத்தோடு ஒரு மகன் வந்தா பட்டயத்தை கொண்டுதான் ஜெயிக்கணும் பட்டயம் இல்லாதபடி யாரையும் பட்டயத்தோடு வந்திருக்கிற மக்களை ஜெயிப்பது கூடாத காரியம் ஆகியால் இன்றைக்கு சாத்தானும் பட்டயத்தை வைத்துக் கொண்டு சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் வீதியில் அப்போ வேஷத்தை தரித்துக் கொண்டு சாத்தான ஒளியின் தோதல் வேஷம் தரித்துக்கொண்டு வருவான் என்று எழுதியிருக்கின்றது போல அமிலமாக ஏராளமான சாத்தானுடைய ஆட்கள் வேலை பட்டதை தவிர்த்துக்கொண்டு மக்களை அழிந்த சற்றி விலக செய்வதற்காக போராடுகிற ஒரு காலமாக இருக்கிறபடியினால் இது சாத்தானுடைய ஆய்வுங்க இதை ஜெயிப்பதற்கு சர்வகாய வர்க்கத்தை கரித்துக் கொள்ளுங்கள் ஹாவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் ஹாவிக்குரிய வசனத்தை செம்மையாக மனதிலே பழித்துக்கொண்டு கேட்கிறவர்களுக்கு தைரியமாக வசனத்தின் மூலமாக உத்தரவு கொடுத்து இதனமாக ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வசனம் மக்கள் அதாவது படிக்க தெரியாது என்பதால் பிரசனத்தை கேட்டிருக்கின்றோம் கீழை உணர்ந்திருக்கிறோம் இந்த வசனங்களை பதித்து வைத்துக் கொண்டு சினிமா கதையெல்லாம் பதிவாகி விடுகிறது பிராண்டியில் பதிவாகிறது காரணம் அதை வெறும் ஏற்றுக்கொள்ளாதபடினால் வசனம் பரிசோதிக்கப்படும் போது சிந்தனைகள் எல்லாம் வேறு பக்கமாக இருக்கிறபடி நான் காவி செலும்பல் எனக்கு ஆகின் வாய் ஆதரி திறந்து இயங்குகிறேன் அப்படிப்பட்ட இடத்தில்தான் தேவசனை தங்கியிருக்கும் யாரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல ஆரம்பிப்பார்கள் அவர்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் புதிய செல்பை கொடுத்து வெளியில் இருக்கின்ற போதை சொல்லுங்கள் மிகுந்த வேலை அறிஞர்களாக இருக்கிறார்கள் எப்படி இதை கற்றுக் சொல்லக்கூடிய காலமாக இருக்கின்றது ஆகினால் பிரியமானவர்களே ஆவியின் பட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் இதனத்தை ஏன் என்று அதைத்தான் சொன்னார் சொல்லவில்லை தாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை சாப்பிட்டால் செத்து போகணும் என்று சொல்லவில்லை சாப்பிட்ட ஆண்டவரை போல் ஆகிவிடுவீர்கள் இச்சை உண்டாகி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மறுத்து முசித்து கணவனும் கெடுத்தது போல உலகம் கெட்டு போனது போல இன்றைக்கு தேவாமி அனைவருக்கு மாறாதவர்களை கேட்டு கிருஷ்ண மண்டலம் எல்லாம் கெட்டு கிடக்கிறது அகில தேவ கணவி ஆவியின் பட்டத்தை எடுத்து கொள்கிற இயேசுநாத சாத்தான விதமாக சோதிப்பதற்காக ஆமியானவர் வராமலுத்துக் கொண்டு போகப்பட்டார் ஏன் தெரியுமா நமக்கு அப்படிப்பட்ட சோதனை வரும்போது நாம் எப்படி அவரை ஜெயிக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வதற்காக இந்த முறைகள் கையாளப்பட்டிருக்கின்றது இசுநாதன் திறந்து சாத்தானம் பிடிச்சொல்கிறான மத்திய நாலமதாரம் சோதனைக்காரன் அவரது வந்து பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு உபோகசத்து ஜபித்துக் கொண்டிருந்து முடிந்த பிறகு யார் வர தெரியுமா சாத்தான் கெட்டவர்தான் பெரிய மாணவர்களே அவை வரைக்கு அவர்களாத சாத்தான் நான் தேவருடைய மாநில தீவிரமாக செல்ல ஆரம்பித்த பொழுது வரும்பொழுது என்றால் அவர் பிரதோத்தரமாக ஒவ்வொரு வார்த்தைகளாலும் பிறப்பார் என்று எழுதிக்கிறதே என்றார் உங்களுக்கு எல்லா வகையும் வீடு கட்டித் தருவேன் ரோடு கட்டி தருவேன் காடு வாங்கித் தருவேன் கல்யாணம் கட்டி தருவேன் பிள்ளைகளை படிக்க வைத்தேன் என்று ஆரம்பித்தார்கள் என்ன சொன்னார் தெரியுமா அப்போது அப்பாலே போனாங்க கம்பெனி பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வா செய்வாயாக இருக்கிற நாம் யாருக்கு ஆராதனை செய்வது தெரியுமா அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்து கொண்டிருக்குவதற்காக எப்படியும் ஆராதிக்கலாம் எங்கேயும் ஆராதிக்கலாம் வேறு சரி என்று வார்த்தை சாத்தானை பணிந்து கொள்வது ஒரு அறிவு எல்லாவற்றையும் கொடுப்பிருந்து சொல்வான் அருமையான சேமதின் வேறு வாக்கியங்களை கொண்டு வித்தர் செய்யலை நான் பட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்போது நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டார் யாரும் மோதி இருக்கு நமக்கு தெரிந்திருக்கிற சத்தியத்திற்கு பேசி இதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்வதற்காக பலர் பத்திரிகை அறிவினார்கள் கன்வென்ஷன் பேரில் பேசினார்கள் ஒரு தனது ஒரு பெரிய பாஸ்டர்கள் சபையினுடைய பவுண்டர் இப்போது அவர் இல்லை படியவர் வந்து அனுபவம் ரொம்ப மதிப்பு கூடியவர் திங்கல் சமையல் வீரத்தை பார்த்தார் பேச்சு ஆரம்பித்தது தம்பி இவருக்கு ஒரு கடிதம் இருந்தார் அவர் அந்த கடிதத்தான் சொன்னவர் நீங்கள் கட்டுப்போக கூடாது என்று சொல்லி நான் எழுத தவிர எனக்கு உங்களுக்கு இந்த பகனியா என்று சொல்லி நாளை சொன்ன கேட்ட கெட்டுப் போனான் என்று மற்றபடி அவருக்கு கட்டுப்போகிறது என்று சொல்லி அப்படிதான் பாலாசிங்க அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த வரம்பு திருத்தணாம் என்று சொல்ல ஒரு கோபம் அப்படிதான் மனுஷன் தான் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சிலவர் சிதம்பரத்தில் பேசார் நாங்கள் மனிதன் பாவத்தை மன்னிக்கிறார் என்று எப்படி பாதி மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று எழுதிக்கிறோம் என்று சொன்னேன் சொல்வார் இந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் பாதத்தை மண்ணி மன்னிச்சு நான் மன்னிக்க மாட்டார் வேண்டி சொன்னார் அப்படியான நீங்கள் நான் அவசியம் சொன்னேன் அப்படியான கேட்டார் ஆவியானவர் குர்ணேலி சம்பவத்தை சொல்லி கொடுத்தார் மனசின் தேவற்றி உணவன் மீட்டார் தானவர் உமலாசம் பண்ணி ஜெயவனா அனுப்பி மகனியாவும் பாலம் அமைக்கப்படும் என்று சொல்லவில்லை தர்மங்களும் தேவசனத்தில் நினைப்பூட்டப்பட்டது ரஷிக்கப்பட வேண்டிய ஆலோசனை அவன் என்று யோசனா என்று சொன்னார் என்று சொன்னது தம்பி பஸ்யம் தோட்டது ஆலோரியம் இங்கே வைக்கின்ற நிறுவனத்தில் உண்ணாவதிகாரம் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணுவதற்கு வல்லவனாக இருக்கும்படி நான் போரிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை வர்கள் அடங்காதவர்களும் பேச்சுக்காரரும் மனதை மயக்கமாக இருக்கிறார்கள் அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இனிமேல் ஆதாயத்துக்காக கிராண்டுகளை பதில் சித்து முழு குடும்பங்களையும் கவித்துக் கொண்டால் இப்படி நடக்கிற ஊழியங்கள் உபதேசங்களில் ஆமிப்படுத்தால் இனிவான் ஆதாயத்திற்காக தவறான உபதேசத்தில் முழு குடும்பங்கள் கவிழ்த்துக் கொண்டுபடியினால் அப்படி என்னுடைய வாய்களை அடக்க வேண்டும் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் எல்லாரையும் சேர்ந்து போகலாம் செய்யும் என்று எதும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் புதுசாசன் தம்பனோடு எழுத்து நிற்ப நெருக்கத்து வாணியங்களோனாகும்படிக்கு ஏருடைய வேண்டும் என்ற அவியானவருக்க வேண்டபடினால் இன்னொரு ஆயுதம் மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம் இது சதாராம் விதாரம் பதினெட்டாவது வசனம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எந்த சமயத்திலும் வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜபம் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவர்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்க மிகுந்த மன உறுதியோடு சகலுத்தவர்களுக்காக வேண்டுதலோடு விடுத்துக் கொண்டிருங்கள் ஜெயிக்க விருது யாருக்காக ஜெயித்திருக்கிறதாம் நமக்காக எல்லா நியோஜனர்களுக்காக ஜீப்பதோடு பரிசுத்தவான்களுக்காக ஜபிக்கிற திருத்தோடு விழித்துக் கொண்டே இருக்கிறது அது சிறு ரங்கங்களுக்காகவும் தேவனுடைய மனிதனுக்காக ஜபிக்கிற திரத்திலும் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் பேரனுடைய சபை காக்கப்பட்டால் நாமும் காக்கப்படுவோம் பேருடைய சபை தாக்கப்பட்டால் நானும் தாக்கப்படுவோம் என்னால் ஒரே சரிதமாக இருக்கின்றபடி நாள் சகல வரிசுத்தவர்களுக்காக ஜபிக்கிற கிரத்திலும் விழித்துக் கொண்டிருக்க கிடையாது பேரனுடைய நமக்காக ஜிபித்துக் கொண்டிருக்கிறபடி அவர்கள் வெளியிடப்பட்டு போகாமல் இருப்பதற்காக அவர்களுக்காக ஜித்துக்கொண்டு நடத்துகிறவர்கள் ஒரு ஆற்று நாட்களுக்காக உத்தரவாதம் கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்காக விழித்திருந்து ஜமிக்க வேண்டும் என்று ஆவியானவர் கற்றுத்தருகின்றார் பெரிய மாணவர் தேவச்சானமே இஸ்ரேல் மக்கள் வெளிநடத்தப்பட்டு வரும்போது அமிலேக்கில் இஸ்ரேலுக்கு தான் போராடுகிறார்கள் தேசிய யுத்தம் மலையில் மேல்ின்று அந்த கோனை அவனத்தினராக நீட்டுக் கொண்டே இருக்கிறார் பேசினுடைய கை உயர்ந்திருக்கின்றவர்களே இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிறார்கள் ஓசையினுடைய கை தளர்ந்து போகும்போது அமலுக்கு மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள் அதனால் நேமர்மேன நடத்துகின்றவர்கள் நமக்கு அவர் இத்தமல்லுடைய கடங்கள் தளர்ந்து வகாந்திருப்பதற்கு தொடக்கினர்களை தாங்க வேண்டும் என்று தெரியாமல் என சொல்லுகின்றார் கடைசியானவர் ஆயுதம் சாப்பாடுடைய பெரிய தந்திரம் பிறருடைய மனிதனை விலையிடப்படுத்திவிட்டால் அவர்களை ஜமவீரிலும் ஜமிக்கிற ஜபத்திலிருந்து தவறமைத்துவிட்டால் இந்த மந்தைக்குள்ளே புரிந்துவிடலாம் என்று சரி சாத்தனம் திட்டமிட்டு இருக்கின்றபடி நாள் அவர்களுக்கு அவரை ஜமிக்கிற ஜபத்தை விழித்துக் கொண்ட யாத்திரமித்தின் விஷயம் பதினேழாவது அதிகாரம் ஒன்பது முதல் பதிமூன்று விலை உள்ள விஷயங்களை மாற்றமா செய்யலாம் நீ நமக்காக ம புறப்பட்டு அமலேக்கையோடு யுத்தம் பண்ணு நாளைக்கு நாள் மலை உச்சில் தேவன கோலையின் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றால் யோசுவா தனக்கு மோச சொன்னபடியே செய்து அம்மலேக்கோடு யுத்தம் பண்ணினார் மோசையும் ஆரோனும் ஊர் இருப்பதும் மலை ஏறினார்கள் கையை ஏறத்திருக்கையில் இஸ்ரோவேல் மேற்கொண்டார்கள் எடுத்திருக்கையில் இஸ்ரோவேலு மேற்கொண்டவர்கள் அமலேக்கு மேற்கொண்டார் கைகள் அசந்து போயிற்று கோசையின் கைகள் அசந்து போயிற்று அவர்களோடு கல்லை கொண்டு வந்து அவர் கீழே வைத்தார்கள் அப்பொழுது ஒரு கல்லை கொண்டு வந்து அவர்களுடைய உட்கார்ந்தார் ஒருவர் ஒருவர் ஒரு பக்கத்திலும் ஒருவர் மரபந்த கைகளை தாங்கினார் அவர் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையமான ஒரே நிலையாயிருந்தது அவர் ஜனங்களையும் பற்றை கறிக்கிறார் முறியடித்தார் பற்றை கரிக்கிற முறியடித்தாலே மீதமாய் தேவனுடைய மனிதனுடைய கை தளர்ந்து மிகவும் இருந்து சாத்தான் மேற்கொள்வான் என்று தெரிவித்து வந்திருக்கிறேன் இசாத்தானுக்கு நன்றாக தெளிந்த ஒரு கவியாக பயணி பயணியாக இருக்கிறபடினால் மீதமாக செயல்படுகிற காலமாக இருக்கிறபடினால் தேவையை சரவாயு வருத்தத்தை தெரித்துக் கொள்ளுங்கள் மிதமாய் சரவாயு வருத்தத்தை தெரித்துக் கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கட்சி அடையில கட்டினவர்களாகும் நீதி என்ன மார்க்கொண்டவனாயும் சமநாயகத்துக்குரிய ஆயுதம் எண்ணம் செல்சத்துக்குரிய பாலரிச்சி காலை தரித்துக் கொண்டவராயும் விசுவாச மனிதன் கேடகத்தை பிடித்துக் கொண்டவராயும் ரட்சியணி மனிதன் தரச் செயலையும் செலவாகி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் தற்பொழுது பிரசத்துவான்களுக்காக செய்யும் ஜபத்தினேன் சத்தரவுகளை மேற்கொள்ள மாட்டார்கள் சருவாயு மக்களில் வந்து குறைவாக இருந்தால் இந்த நீங்களை கண்டுபிடிங்க இதனிடம் குறைவதாக இருக்கிறோம் என்பதை அறிந்து அதை சரி செய்து கொள்ளுங்கள் சாட்டான ஒரு பக்கம் நெருங்க மாட்டான் என்பதை ஆவியானவர் கூறுகிறார் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம் கடத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆகும்